எப்படியா சட்ட பின்னால் கிழிஞ்சிருந்தது குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கணவன் இடத்தில் ஒரு தண்டனை சிறையில் அடைக்கணும் அல்லது கடுமையான அல்லாஹான் இந்த ஆயத்தை சொல்லுகின்றான் யூசுஃப் அலேஸ்லாமனுடைய காலத்திலே அந்த இடத்திலே அந்த அரண்மனையிலே அந்த அசீஸ் என்பவர் சொன்னதாக அல்லாஹாலா சொல்கிறான் இன்ன கைத குன்று ஆதி உங்களுடைய சூழ்ச்சி பெண்களே உங்களுடைய சூழ்ச்சி மகத்தானது என்பதாக உண்மையிலேயே பெண்களுடைய சூழ்ச்சி மகத்தானது ஏன்னா இந்த சைத்தானுடைய சூழ்ச்சி சிலது இருக்கின்றது அல்லாஹாலா குரான் சொல்லும் போது இன்ன கைதைத்தானிக்கான லாயிஃபா என்று சொல்லுகின்றான் சைதானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமாக இருக்கின்றது அப்படின்னு சைசானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலவீனமானது பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப மகத்தானது ரொம்ப பெருசது அப்படின் இப்போ சைத்தானை விட பெண்கள் ரொம்ப அதிகமான சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் மனிதர்களை கெடுக்கக்கூடியவர்கள் என்பதாக பொருளாகும் எல்லா பெண்களும் அப்படி நர்த்தம் அல்ல சில பெண்கள் அப்படி இருப்பார்கள் அதில் இங்கே சைத்தான் மறைமு ஏன் வந்து இது பலகீனம் வந்து உயர்ந்தது மகத்தானது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான் சைத்தான் யாராவது பார்த்துருக்கீங்களா யாரும் பார்த்ததில்லை நம்மளும் பார்த்ததில்லை நீங்களும் பார்த்ததில்லை யாரும் பார்க்க முடியாது சைத்தானை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் சைத்தாவர்த்தன் பார்த்தேன்னு சொன்னான்னா அவன் சைத்தானா தான் இருப்பானான் தவிர சைத்தானை அவன் பார்க்க முடியாது இல்லையா ஆனால் பார்க்க முடியாத அந்த சைத்தான் பல சூழ்ச்சிகளை செய்கின்றான் இருந்தாலும் பார்க்க முடியாமல் இருக்கின்ற காரணத்தில் அவருடைய சூழ்ச்சி ரொம்ப ரொம்ப பலவீனமானது இந்த பெண்களுடைய சூழ்ச்சி இருக்கின்ற பெண்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடிய இந்த பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப மகத்தானது சாதாரணமாக சொல்லுவாங்களா இல்லையா அதாவது எதிரியை நம்மளால் நம்பலாம் அடுத்து கெடுக்கக்கூடிய நண்பர்களை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க நம்மளை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க எல்லா விதமான உதவி செய்கிற மாதிரி நடிப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் பின்னால் போய் பல விதமான வேலைகளை செய்வாங்க அது என்ன சொல்கிறது கூழி பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கெடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரிஜினல் எதிரி இருக்க அவனை கூட நம்பலாம் நம்ப கூடாது அது மாதிரி இந்த பெண்கள் இருக்கிறாங்களே நேரடியாக இருக்கிறாங்க முன்னாலே இருப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா வந்து பலவிதமான சூழ்ச்சிகளை செய்வார்கள் இது பெரும்பாலான நிறைய பெண்கள் இது இருக்குது அது அது வேண்டியவர் வேண்டாதவர் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் செய்யக்கூடிய சூழ்ச்சியே அந்த பெண்கள் செய்வார்கள் எல்லாருக்கும் செய்வார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அதனால தான் ஒரு ஞானவான் சொல்லுகின்றார்கள் இன்னி அஹாஃபு மினி அக்சரமி நான் சைத்தானுக்கு பயப்படுவதை விட பெண்களுக்கு அதிகமாக பயப்படுகின்றேன் ஏன்னு கேட்டால் அல்லாஹத்தாலா அன்னாஹாலா கால இன்ன கைதை கால லகுன்னா இன்ன கைத குன்னா என்று சொல்லுகின்றான் சைதானுடைய சூழ்ச்சி பலகீனமானது என்றும் பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப மகத்தானது என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான் அதனால சைத்தானை பயப்படுறதை விட பெண்களை நான் அதிகமாக பயப்படுறேன் ரசூல்லாய் சல்லா அலையர்கள் சொன்னார்கள் இதுக்கு இன்னொரு காரணம் சொல்லாஹில் சொல்ல சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் அதாவது சைத்தான் எப்படி வருவான்னு கேட்டால் நேரடியாக வரமாட்டான் பெண்களின் மூலமாக வருவான் பெண்களை பயன்படுத்தி கொள்வான் சொல்லாஹல சொல்லுகின்றார்கள் ஷைத்தான் பெண்கள் ஷைதானுடைய வலைகளவது ஒரு மீனை பிடிக்கிறதா வலை போடணும் அந்த வலை மீனை பிடிக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது அதுபோன்று சைத்தான் பெண்களை வலையாக பயன்படுத்துகின்றான் நம்மை பிடிப்பதற்காக வேண்டி மனிதர்களை பிடிப்பதற்காக வேண்டி என்று ரிசுல்லா சல்லா அலையம் சொன்னார்கள் ஷைத்தான் ஷைத்தானுடைய வலைகள் என்பதாக சொன்னார் சைதானுடைய பல இங்க எழுதுகின்றார்கள் சைத்தானுடைய வலை அப்படின்னு சொல்லலை சைத்தானுடைய வலைகள் பலவிதமான வலைகள் இருக்கின்றன மீன் பிடிக்கிறதுக்கு அதுபோன்று சைத்தான் மனிதர்களை பிடிக்கிறதுக்காக பல வலைகளை வச்சிருக்கிறான் பல பெண்களை வச்சிருக்கிறான் அந்த பெண்களின் மூலமாக சைதான் நம்மளை பிடிச்சிரும் அப்படின்னு நான் அர்த்தம் சரி அதனால் அல்லாஹாலா இந்த ஆயத்தில் அதை தெரியப்படுத்துகின்றார் பெண்களுடைய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹாலா இங்கே குறிப்பிடுகின்றார் ஏமாந்து விடக் கூடாது என்பதால் ஏன்னா நிறைய மனிதர்களை நம்ம பார்க்குறோம் ஆபதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொன்னால் எத்தனையோ நாடுகளை நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அதுக்கு முன்னால் உள்ள காலங்களிலிருந்து உலக நாடுகளில் பல விஷயங்கள் பல நாடுகள் பல ஆட்சிகள் அழிக்கப்பட்டது பெண்களின் காரணமாக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால பெண்களுடைய விஷயத்துல நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அதனால பெண்கள் எல்லாத்தையும் மட்டம் தட்டணும் அர்த்தம் அல்ல மட்டம் தட்டுகின்றோம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல பெண்கள் எல்லாம் இழிவானவர்கள் அப்படிங்கற அர்த்தம் அல்ல பெண்களுக்கு உயர்வான அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அவர்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் நமக்கு சொல்லப்பட்ட விதியாகும் செல்லம் சொன்னார்கள் பல நேரங்களில் சொன்னால் கடைசியாக மௌத்துடைய தருணத்திலும் கூட சக்ராத்துடைய நேரத்திலும் கூட சுல்லாய் செல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ அல்லாஹின் பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹவை பயந்து கொள்ளுங்கள் என்பதால் பெண்களுக்கு அநீதி செய்து விடக்கூடாது என்பது ஒரு கருத்து இன்னொரு கருத்து பெண்களுடைய விஷயத்தில் ஏமாந்து விடாதீர்கள் என்பது இன்னொரு கருத்து ரெண்டையும் சேத்துத்தார சூழல்ல அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார் ரெண்டு தடவை சொன்னாங்க பெண்களுடைய விஷயத்துக்கு சொல்லப்பட்ட ஆயத்துக்கள் ஒவ்வொன்றையிலுமே பல படிப்பினைகள் இருக்குன்னு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த ஆயத்துக்களுடைய கருத்துக்களை அர்த்தங்களை நீங்கள் கவனிக்கும் சில கருத்துகள் நமக்கு தெரியும் அந்த கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பொதுவாக ரசூல்லா இல்லாச சொல்கிறாங்க ருப்பசாமியின் ஓ ஆ அதாவது அந்த ஹதீஸ்டைய கருத்து என்னன்னு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் அதனால் சொன்னாங்க ஒரு சின்ன ஹதீஸாக இருந்தாலும் சரி நான் சொன்னதை அடுத்தவருக்கு சொல்லிவிடுங்க அப்படின்னா அடுத்தவருக்கு சொல்லிவிடுங்க ஏன்னு கேட்டால் ஒரு ஹதீஸை நான் படிச்சிருக்கிறேன் அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது உங்களுடைய அறிவிலே புதுவிதமான ஒரு கருத்தை அல்லாஹத்தெல்லாம் ஏற்படுத்தி இருப்பான் நான் சொல்லும்போது ஓ இந்த ஹதீஷன் இப்படியும் கருத்தை விளங்கலாம் இப்படியும் அமல் செய்யலாம் இப்படியும் ஞானங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்ற விளக்கம் உங்களிலே பலருக்கு ஏற்படக்கூடும் அதனாலதான் எதை படித்தமோ அதை உடனே அடுத்தவருக்கு சொல்லிடுணும் எதை தெரிஞ்சமோ அடுத்தவருக்கு சொல்லிடணும் சொல்லும் பொழுது கேட்டவர் சொன்னவரை விட அதிகமான விளக்கம் உள்ளவராக ஆகிவிடக்கூடும் சில நேரங்களில் பார்க்குறோம் நம்ம அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறோம் சில விஷயங்களை வந்து ஹதீஸுகளை குரானுடைய ஆயத்துக்களை அதனுடைய விளக்கங்களை நம்ம சொல்லும் பொழுது சொ கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க அதிலிருந்து ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து ஏன்னா சிலத்து இந்த நீங்கள் சொன்னதிலேருந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை விளங்குதை அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ தாராளமாக செய்யலாமே நம்ம சொல்லியே இருக்க மாட்டோம் நம்ம நினச்சே இருக்க மாட்டோம் அவர் கேட்டவருடைய அறிவில் அது அல்லாஹாலா அந்த விளக்கத்தை போடுகின்றார் அதனால் சொன்னதை அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகமான விளக்கங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் ஆக சொல்லப்பட்ட ஆயத்துக்களை சிந்திக்கும் பொழுது என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றனோ அந்த கருத்துக்களை எடுத்து வாழ்க்கையானது ஆனால் அதில் இன்னொன்று நமக்கு ஏதாவது நம்முடைய மனதிலே வரக்கூடிய கருத்தை நாம வச்சுக்கூடாது தெளிவுபெற்ற அறிஞர்களிடத்துல ஆளுங்களுடத்துல கேட்டு இந்த கருத்தை செய்யலாமா இந்த கருத்தை இந்த ஆயத்திற்கு எடுத்துக்கொள்ளலாமா இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாமா என்று கேட்டு தெளிவுபடுத்தி அதை அமல்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக் வேண்டும் அத்தகைய நல்ல தன்மைகளையும் தொடர்பாடாக எழுநூத்தி ஏழா ஏழாவது வாரமாக இந்த தொடர்பால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சூறை சென்ற அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பது ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன அந்த அசீசின் மனைவி சலீசா என்பவர் அந்த பெண்களுடைய வாயை அடைப்பதற்காக பேச்சை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி யூசுப் பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்கின்றனர் அதே அல்லாம தலை அடுத்த ஆயத்திலே விளக்குகின்றார் அந்த பட்டணத்திலே இருந்த மிஸ் பட்டணத்திலே இருந்த சில பெண்கள் சொல்லிக் கொண்டார்கள் பேசிக்கொண்டார்கள் அசீசுடைய மனைவி தன்னுடைய அடிமை வாலிபரிடத்தில் தவறாக நடந்து கொண்டார் என்று அந்த பெண்கள் பேசிக்கொண்டார்கள் இது அந்த பெண்ணுக்கு ஜலியாவுக்கு தெரிய வந்தபொழுது இதை ஒரு சாதாரணமான விஷயமாக அந்த பெண் எடுத்துக் கொள்ளாமல் நம்முடைய பேருக்கு தாங்கம் ஏற்பட்டுவிட்டதே இதை எப்படியாவது போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் குறை சொல்லுகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த பெண்களிலே மிக முக்கியமான சில பெண்களை அழைத்து ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் அந்த பெண்மணி செய்தார் அந்த பெண்கள் இப்படி பேசிக்கொண்டார்கள் இம்ரா மனைவி தன்னுடைய அடிமை வாலிபரிடத்திலே தவறாக நடந்து கொண்டார் அந்த பெண்மணிக்கு அந்த அடிமையின் மீது அமோகமான மிக அதிகமான காதல் ஏற்பட்டுவிட்டது இந்நாள் அந்நாகி முபீ அந்த பெண் மிக பகிரங்கமான தவறான வழியிலே இருக்கின்றார் என்று நாங்கள் கருதுகின்றோம் என்பதாகவும் அந்த பெண்கள் பேசிக்கொண்டார்கள் ஒரு அடிமை இடத்திலே காதல் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு உயரகரமான பெண் கீழே இணைந்து போய்விட்டாளே என்று ஜலீஹாவை பற்றி தவறான கேவலமான விஷயங்கள் எல்லாம் பெண்களால் பேசப்பட்டு வந்தனர் அதைத்தான் நல்லா தலைக்கு பகிரங்கமான வழிகேட்டிலே தவறான விஷயத்திலே அந்த பெண்மணி இருக்கின்றாள் என்று பேசிக்கொண்டார்கள் பலம்மா சமய்பி மத்திரி ஹின்ன அரசின் அந்த ஜலீஹான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது சில பெண்களை தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் அந்த விருந்திலே அந்த பெண்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்தார் அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை இந்த பொழுது அரசை ஹின்ன அந்த பெண்களிலிருந்து பெண்களை அழைத்து வருமாறு ஒருவரை அனுப்பினார் யார் யார் அப்படி குற்றம் குறைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த பெண்களை அழைத்து வருமாறு சில அமைந்த இந்த பெண்ணை பற்றி அதாவது ஜெனியசாவை பற்றி தவறான கருத்துக்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்ற காரணத்தின்தான் அதற்கு பெயர் சூழ்ச்சி என்பதாக இங்கே அலாகத்தாக சொல்லுகின்றார் சூழ்ச்சி என்றால் அந்த பெண்மணிகள் ஜலீஹாவுக்கு அந்த சூழ்ச்சியும் செய்யவில்லை மாறாக மறைமுகமாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் உயரவரமான மந்திரியுடைய மனைவி அடிமையத்திலே தவறாக நடந்து கொண்டாள் என்று பேசப்படுகின்ற அந்த விஷயம் மறைமுகமாக இருந்து கொண்டு அதனால் அதை சூழ்ச்சி எல்லாம் என்று விளக்குகின்றார்கள் சரி அந்த பெண்கள் எல்லாம் மழை எத்தனை பெண்கள் என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றன ஊரில் உள்ள எல்லா பெண்களும் என்று அர்த்தம் அல்ல எல்லா பெண்களையும் கொண்டு வந்து விருது வைப்பது முடியாது அதனால யார் யார் பேசுகின்றார்கள் என்பதாக கேள்விப்பட்டாரோ அந்த பெண்களை அழைத்து வந்தார் அதிலும் குறிப்பாக சில உயர் குலத்து பெண்கள் அரசாங்கத்திலே தொடர்புடைய உயர் நிலையில் சில பெண்கள் அந்த பெண்களை மட்டுமே தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்தார் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது பல கருத்துகள் இருக்கின்றன குறிப்பாக நாற்பது பெண்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றன நாற்பது பெண்களை விருந்துக்கு அழைத்து வரை ஏற்பாடு செய்தால் அழைத்து வந்தார்கள் வந்தவர்களுக்கு விருந்தளிப்பதற்காக வேண்டி சாய்ந்து உட்காரக்கூடிய சாய்மானங்களை அந்த பெண்மணி ஏற்படுத்தினார் இப்பொழுது எப்படி விருந்துகளில் டேப்லெட் ஷேர் போடுகின்றமோ அதே போன்று அந்த காலத்தில அரசாங்கத்திலே உயர்வரம் பதவியிலே உள்ள ஒருவருடைய வீட்டிலே விருந்து நடக்கின்றது என்று சொன்னால் அந்த காலத்தில் உள்ள முறைப்படிக்கு நன்றாக சாய்ந்து கொண்டு சாகவாசமாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அமைப்பிலே ஒரு ஏற்பாடு செய்தார் என்று சொல்லுகின்றனர் சாய்ந்து கொள்ளக்கூடிய சாய்மான அந்த பெண்களுக்கு அவர் ஏற்படுத்தினார் தயார் செய்தார் நன்றாக வசதியாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு சாப்பிடக்கூடிய அமைப்பிலே டேபிள் சேர் போன்ற காலத்தில் உள்ள அமைப்பில ஆனால் ரொம்ப உயரகமான அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு பெண் அவர்கள் அறுத்து சாப்பிடக்கூடிய அமைப்பிலே கத்தியினால் வெட்டி சாப்பிடக்கூடிய அமைப்பில சில இறைச்சி துண்டுகள் பழங்கள் போன்றவற்றையெல்லாம் அவர் அந்த பெண்களின் முன்னால் கொண்டு வந்து வை வைத்தார் வைக்கப்பட்டது அதை அறுத்து சாப்பிடுவதற்காக ஒரு கத்தியும் ஒவ்வொருவருடைய பிளேட்டிலும் ஒவ்வொரு கத்தியும் கொடுக்கப்பட்டது ஆட்டத்துக்குள்ள வாகிங்கத்தின் மின் முன்ன சிக்கினார் அந்த பெண்களில் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு கத்தியும் கத்தியையும் அவர் கொடுத்தார் கொடுக்கப்பட்டது இந்த ஸலீஹாவுடைய ஏற்பாடு என்னவென்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்துவிட்டு அந்த பெண்கள் எல்லாம் சாப்பிடுகின்ற சாப்பிட ஆரம்பிக்கின்ற நேரத்தில் யூசுப் அலேசலாம் அவர்களை அந்த இடத்திற்கு வர சொல்ல வேண்டும் யூசுப் அலேசலாம் அவர்கள் மிகப்பெரிய அழகுடையவராக இருக்கின்ற காரணத்தினால் அதை பார்க்கின்ற அந்த பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் யூசுப்பிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய மையங்கள் சரிதான் காதல் சரிதான் என்று இந்த பெண்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் நான் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விருதுக்கு பின்னால் அந்த பெண்கள் வந்துவிட்டு போன நான் எப்படி அந்த யூசுப்பின் மீது காதல் கொண்டவனாக காதல் கொண்டவனாக இருக்கின்றேனும் இந்த காதலை அவர்கள் நிலைப்படுத்த வேண்டும் நான் செய்தது சரிதான் என்பதாக அந்த பெண்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்பது ஜெலியாவுடைய ஏற்பாடு அந்த ஏற்பாட்டுக்கு நியத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே ஏற்பாடுகளை செய்கின்றன ஒரு சாய்மானம் முன்னாள் ஒரு மேஜை அதிலே ஒரு பிளேட்டு ஒவ்வொருவரிடத்திலும் அதிலே பழங்கள் கறி வகைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதை வெட்டித்தான் சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு உள்ள அமைப்பிலே உள்ள பொருள்கள் சாப்பிடக்கூடிய பொருள்கள் அதற்கு ஒரு கத்தி கூர்மையான கத்தி கொடுக்கப்பட்டது சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றார்கள் மிக கூர்மையான கத்தி லேசாகப்பட்டாலும் நன்றாக அது வெட்டிவிடும் அப்படிப்பட்ட கூர்மையான கத்தியும் கொடுக்கப்பட்டது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை எதிரிலே இருந்த ஒரு ரூமிலே ஒரு அறையிலே யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை தங்க வைத்தார் யூசுப் அல்லி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது எதுக்காக வேண்டி என்ன இந்த ரூம்ல இருக்க சொல்றாங்க என்னத்துக்கு இங்கே இருப்பாரு தெரியாது சொல்லி வைத்திருந்தார் நான் எப்பொழுது வர சொல்லி சொன்னது அந்த நேரத்தில் உடனடியாக இந்த ரூமில் வெளியே வர வேண்டும் எந்த இடத்திற்கு வர சொல்லுகின்ற அந்த இடத்திற்கு வர வேண்டும் இது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு காட்சி நம்ம விருந்துகளில் ரெண்டு பகுதியில் அந்த பக்கம் ஒரு சப்பு ஒரு அணி இந்த ஒரு அணி சாப்பிட்றோம் டேபிள் சேர் போட்டு நடுவில் பரிமாறக்கூடியவர்கள் நடுவில் வந்து சாப்பாடு வைக்கிறாங்க பரிமாறுறாங்க இதே அமைப்பில் வச்சுக்கோ இந்த பக்கம் இருபது பெண்கள் அந்த பக்கம் இருபது பெண்களுக்காக இருக்கிறாங்க இந்த பக்கம் அந்த கடைசியில் ஒரு ஒரு அறை இந்த கடைசியில் ஒரு ரூம் இதே மாதிரி ஒரு ஹால் வச்சுங்க ஒரு ரூம் அந்த கடைசியில ஒரு ரூம் இந்த கடைசியில இருக்கக்கூடிய அவர்களை தங்க வைத்தார் ஒரு சாதி இடத்தில் அந்த பெண்மணி சொன்னார் சரியா சொன்னார் நான் இப்படி சொல்லுவேன் என்பதை அழைத்து வா என்று சொல்லுவேன் கூட்டி வா என்று சொல்லு ஐல் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம் ஈல் அல்லது அயில் என்பதாக சொல்லப்படும் ஈல் சொன்னாலும் அல்லாஹ் என்பதாக அர்த்தம் இஸ்ரா சொன்னா அப்துல்லான்னு அர்த்தம் இஸ்ரா அப்படின்னா அடிமை அல்லா அப்துல்லாங்கிறதுக்கு அந்த அந்த காலத்தில் அந்த அப்ரானி பாஷையிலே ஹெப்ரோ பாஷையிலே ஈல் என்பதாக அல்லாஹுக்கு சொல்லப்படும் ஈல் என்பதை அழைத்துவா என்று நான் சொல்லுவேன் யூசுவை அழைத்து வரவேன் அப்படின்னு தன்னுடைய ஒரு வேலைக்காரணத்திலே சொல்லி வைத்திருந்தார் அந்த இந்த பெண்களிடத்தில் சொன்னால் உங்களுக்கு பிளேட்டு வச்சு கத்தி இது வச்சு கத்திகள்லாம் வச்சாச்சு நான் சொல்றதுக்கு முன்னாள் சாப்பிடக்கூட நான் உத்தரவு கொடுத்துட்டுனால தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வைத்திருந்தேன் இது நம்ம நாட்டிலே முன்னால பழக்கம் இருந்துச்சு ஒரு மதுனி சில கல்யாண மதுனோ அல்லது வேற ஒரு இடமோ பந்தி பரிமாறக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு வச்ச பிறகு ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஒரு மஞ்சள் சார் உட்காந்துருக்காங்க எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சுக்கிறது வீட்டுக்கார் சொல்லுவார் அது வரைக்கும் எல்லாம் உட்காந்துருப்பாங்க அப்படியே விஷ்ணு இல்லா சொன்னா தான் எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க இப்போ அப்படி இல்லை இவருக்கு வச்சுட்டு அடுத்த கிட்ட இவங்க சாப்பிட அந்த மாதிரி சாப்பாடுக்கூடிய போற இது முன்னே விஷ்ணு இல்லா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் தான் அப்படி ஒரு பழக்கம் முடிஞ்சு இன்னும் சில இடங்களில் எப்பவும் இருக்குது அது மாதிரி அந்த பெண் பெண்மணி சொல்லி வைத்திருந்தார் நான் எப்ப சொல்றோம் அப்பதான் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த காத்திகளத்தில் கூட்டுவா அப்படின்னு சொன்னார் யூசுஃப் அலை அந்த ரூம்ல இருந்து வந்தார் யூசுப் அலை அழகு எப்படிப்பட்டது அப்படின்னா முதல்ல விவரிச்சிருக்கோம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஒரு தெருவில் போனாலும் கூட வீட்டில் இருக்கட்டும் தெருவில் போனாலும் கூட அவருடைய அழகினுடைய அந்த ஒளி தெருவில் இருக்கக்கூடிய கட்டடங்களுடைய சுவர்களிலே பிரதிபலிக்கும் ஒரு லைட்டை கொண்டு போனால் அந்த லைட்டினுடைய சுவர் எப்படி கட்டடங்களில் செவத்தில் விழுதுதோ அது மாதிரி யூசுஃப் அலைசலாத்துடைய கன்னத்தின் ஒளி உடலின் ஒளி அதனுடைய பிரகாசம் பக்கத்தெருவிக்கூடிய சுவர்களில் வரும் யூசுப் அலைசலாம் அவர்கள் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்த அவருடைய ஒளி அந்த இருக்கூடிய பெண்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில பிரகாசமாக தெரிந்தது தட்டையை பார்த்துக்கிட்டு கரியத்தை பார்த்துக்கிட்டு கத்தியை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பெண்கள் யூசுபலை வெளியான பார்க்க ஆரம்பிச்சுட்ட நீங்க வெட்டி சாப்பிடுங்க அறுத்து சாப்பிடுங்க என்பதாக சாப்பிடுங்கள் என்பதாக அந்த பெண்மணி சொன்னார் நீ வா என்பதாக அவரிடத்தில் இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க பார்க்கறது யூசுஃபாத்தை பார்க்குறாங்க இந்த பழத்தையோ கத்தியோ அந்த மிக இல்லையோ சுத்தமாக மறந்துட்டாங்க எல்லாருக்கும் எதுவுமே நினைவு போறவே இல்லை அதனால அறுத்தாங்க அறுத்தாங்க பழத்தை கத்தியை கரியை அறுப்பதற்கு பதிலாக கையை நறுக்கி கொண்டார்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் நாற்பது பேரும் நாற்பது பேரும் கைகளை வெட்டி கொண்டார்கள் அல்ல சொல்லு யூசுப் அலையலா கிட்ட பெண்மணி சொன்னார் இந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீ வெளியே வா என்று சொன்ன பெண்கள் பார்த்த பொழுது அக்பர் மிக பிரமாண்டமாக கருதினார்கள் அக்பர் ரொம்ப பெரிய விஷயத்தை யூசுப் அலை மூலமாக கண்டார் பெரிதாக கருதினார்கள் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்பட்டு போனார்கள் பிரம்மாண்டமான ஒரு நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் நிலையை மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறார் உலமாக்கள் அக்பர் நஹூ அப்படிங்கிறது அக்பர் ந அப்படிங்கிறதுக்கு அரபியில இந்த அர்த்தமும் உண்டு ஒரு பெண் மாதவிடா ஏற்படுகின்றாள் மாதப்பிட மாதவிடா இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டு என்பதற்கு அக்பர் அந்த பெண் மாதவிடாய் உடையவளாக ஆகிவிட்டாள் என்றால் சொல்லுவது பழக்கம் இருக்கின்றது அந்த கருத்திலும் அல்லாஹால இந்த ஆயத்தை கையாண்டு இருக்கின்றான் இந்த ஆயத்திற்கு அந்த அர்த்தமும் உண்டு அந்த பெண்களுக்கெல்லாம் மாதவிடா ஏற்பட்டுவிட்டது யூசுஃபரை சலாத்தை பார்த்தவுடன் இன்னொரு கருத்து மாதவிடாய் என்பது ஏற்பட்ட ஏடப்படவில்லை மாறாக உறவு கொள்ளக்கூடிய நேரத்திலே என்ன நிலை ஏற்படுமோ அது ஏற்பட்டு விட்டது பெண்களுக்கு அவர்களுடைய அழகை பார்த்து மயங்கி ஆசையின் காரணமாக தங்களுடைய நிலை மறந்து பெண்களெல்லாம் ஐஸ் உடையவர்களாக ஆகிவிட்டார்கள் அல்லது இந்திரியம் வெளியே வரக்கூடிய தன்மை உடையவர்களாக இந்த பெண்கள் எல்லாம் ஆகிவிட்டார்கள் அந்த மாதிரி நிலை இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன செய்யறாங்கன்னு தெரியல ஒகத்தான ஐதியம் என்ன தங்களுடைய கைகளை வெட்டிக்கொண்டார்கள் இந்த இடத்துல கைகள் அப்படின்னு சொன்னால் விரல்கள்னு அர்த்தம் ஆனால் கையின்னு சொன்னால் விரலில் இருந்து இந்த தோல் புஜம் வரைக்கும் கையின்னு சொல்லணும் ஆனால் பூராத்தி அப்படி தான் அங்கே வர சொல்ல முடியாது ஏன்னா கத்தியை வச்சு வெட்டுறது பழத்தாக இருக்கிறது அந்த பிளேட்டில் கையை இதை அறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் விரலை வெட்டிக்கிட்டாங்கன்னா அர்த்தம் சில பேருடைய விரல் துண்டாக தான் சில பேருடைய விரல்கள் பாதி அறுக்கப்பட்டு சில பேருடைய விரல்கள் முனிவிரல் அறுக்கப்பட்டு எப்படின்னாலும் எல்லா பெண்களுடைய விரல்களும் அறுக்கப்பட்டா ரத்தம் வழி இந்த பெண்களுக்கு எதுவுமே தெரியும் யூசுஃப் அல்லீசலாம் அவர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க போன பிறகும் பார்க்குறாங்க பார்க்கும் போது சொல்கிறாங்க இந்த கத்திய கத்தி கையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது யூசுப் அல்லீஸ்லாத்த பார்க்குறாங்க பார்க்கும் போது சொன்னாங்கல்லா ஹாஷர் இல்லா அப்படின்னா சுபானம்லா அப்படின்னு அல்லது மகாதல்லா அல்லாவிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மாஹாதா பஷரா இவர் மனிதரே அல்ல அப்படின்னு சொன்னார் இவர் மனிதர் அல்ல மனித இனத்தை சேர்ந்தவராக இவர் இருக்க முடியாது நம்ம சொல்கிறோமா இல்லையா ரொம்ப அழகான ஒரு ஆள் இருந்தால் அல்லது ஒரு பொன்னூர் இருந்தால் தேவதை மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அது மாதிரி சொன்னாங்க இது மனுஷ மனுஷரே அல்ல இவர் மனித இனமே மனித இனத்தை சேர்ந்தவரே அல்ல மகாதாபஷரா இவர் பஷரே அல்ல இன்ஹாதா இல்லா மலக்கும் கறி இவர் சங்கைக்குரிய ஒரு மலக்காகவே இருந்தவர் வேறு கிடையாது நோக்கம் தான் அந்த பெண்கள் யூசுப் அலி சொல்ல பற்றி இப்படி சொல்லணும் அதை பார்த்து யூசுப் அலி சொல்லாம் அவர்கள் யார் எப்படிப்பட்ட அழகுடையவர் என்று தெரியும் இப்போஹாவுடைய ஜலீஹாவிடத்தில் அந்த வீட்டிலே யூசுஃப் அலே சலாம் அவர்கள் நீண்ட காலமாக இருக்கின்றார்கள் ஒரு அதிகபட்சமாக பதி வயசு அப்படின்னு சொல்லப்படுதுண்டு கொண்டு அந்த வீட்டுக்கு வரும்போது பதிமூணு வயசு இப்போ இருந்தால் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கலாம் அதாவது இருபத்தஞ்சு வயசு இருக்கலாம் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு வருஷமாக அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க ஜலீஹா ஒரு சில நிமிடங்கள் பார்த்த நேரத்தில் இந்த பெண்களுடைய நிலை இப்படி தடுமாறிடுச்சு ஜலீஹா அப்ப எவ்வளவு பெரிய தைரிய சாதிக்கும் பத்து பனிரெண்டு வருஷமாக யூசுஃப் அலிஸ்லாத்து இச்சையை கட்டுப்படுத்திக் கொண்டு முடியாத பட்சத்திலே பத்து பனிரெண்டு வருஷத்துக்கு பின்னால இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றன ஜலீஹா ரொம்ப உரம் பெற்றவர் வரிமுறை பெற்றவர் மனோவரிமுறை பெற்றவர் என்பதும் அங்கே தெரியப்படுத்தப்படுகின்றது ஆனால் செஞ்ச தப்பு அது வேற விஷயம் ஆனால் அது சேர்க்கிற சமே அது தப்பு ஆனால் இந்த பெண்களை கவனிக்கிற போது யூசுஃப் யூசு சலீசா ரொம்ப வலிமை வாய் மனோ வலிமை வாய்ந்தவர் என்று சொல்ல சரி பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு கருமாற்றமான நிலை பெய்யெல்லாம் வெட்டிக்கிட்டாங்க பார்க்குறாங்க அப்புறம் இவங்களுக்கு தன்னுடைய நிலை மறந்திருக்கக்கூடிய யூசு அலேசா இது என்ன நிகழ்ச்சி இவர் யாரு இந்த பெண் ஏறி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அடிமை ஒரு அடிமையான ஒரு மனிதனிடத்துல காதல் கொண்டு விட்டார் என்பது மட்டும்தான் சொல்லி சொல்லி கொண்டு வந்தார்கள் அந்த அடிமை யார் அப்படிங்கு தெரியாது இப்போ சரியகா சொன்னிருக்கார் அந்த பெண்மணி இடத்துல கால காலத்து நல்லதின் நனிபி எல்லாம் கேட்டாங்க ஒரு யாரு மலக்குதான் மலக்குதான் எது மனிதராக இருக்க முடியாது இல்ல இல்லை யாருடைய விஷயத்திலே என்னை நீங்கள் பழித்து கூறினீர்களோ அவர்தான் இவர் என்பதாக சொன்னார் அடிமை இடத்துல காதல் பேசிக்கிட்டு இருந்தீங்களே அவர்தான் சொன்னார் எவருடைய விஷயத்திலே என்னை நீங்கள் பழித்தீர்களோ அப்படிப்பட்ட மனிதர் தான் இவர் என்பதாக சொன்னார் வழக்கது இப்ப சொல்றாங்க அப்போ ஜலீஹா வந்து அந்த அடிமை இடத்திலே வேட்கை கொண்டது காதல் கொண்டது மையம் கொண்டது தப்பு அப்படின்னு ஒப்புக்கொள்வார் அப்படின்னு தான் நினைச்சாங்க சில பேரு நான் தப்புன்னு ஒப்புக்கொள்ள மாட்டேன் அது ரைட் தான் நான் தான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு இப்ப சொல்லுவா பகிரங்கமா சொல்றேன் இந்த பெண்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சு யூசுஃபார் அப்படின்னு சொல்லிட்டு யூசுஃபுடைய அழகை கொண்டது ஒரு பெண் அவரை பார்த்து கொடுத்துமா இருக்க முடியுமா அப்படிங்கிற விபரம் எல்லாம் அந்த பெண்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தைரியமா இப்ப சொல்றார் சொல்லு ராவ குது அவரை அழைத்தேன் எனக்கு இணங்குமாறு நான் தான் அழைத்தேன் அவர் தன்னை தடுத்துக் கொண்டார் அழைச்சேன் விலகிக்கொண்டார் என்று தன்னுடைய செயலையும் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் பரிசுத்தமானவர் என்பதையும் தெரியப்படுத்தினர் அந்த பெண்களுக்கு ரெண்டு நிலையை உழைத்து போயிடுச்சு இப்போ திரும்ப சொல்லுகின்றார் அந்த ஜலீஹா இப்போ பார்த்துட்டீங்க இவர் யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்னாச்சு கேட்டால் இந்த இடையிலேயே அந்த பெண்கள் வந்த பெண்கள் விருந்துக்கு வந்த பெண்கள் எல்லாம் ஜூஸ் கொலை சலாத்தை கூப்பிட்டு நீ வந்து உன்னுடைய என்ன இருந்தாலும் நீ அது உன்னுடைய எஜமாட்டி இந்த எஜமாட்டியை என்ன சொல்லுகின்றாலோ அதை நீ கேட்கத்தான் வேண்டும் நான் உன் பழித்து சொன்ன நான் வெளியே சொன்னான் எங்களுக்கு தெரியல ஆனால் நீ இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும் பொழுது அழகை பார்க்கும் பொழுது நீண்ட நாளாக உன்னை பாதுகாத்து வந்திருக்கக்கூடிய உனக்கு உபகாரம் செய்திருக்கக்கூடிய உன் எஜமானியுடைய கட்டளையை நீ நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி விசுமலை சில தான் வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டேன் எல்லா பெண்களும் எல்லா பெண்களும் சேர்ந்து சொன்னாங்க உன் எஜமானி சொல்கிறது கட்டாயமாக நீ கேள்வி உன்னுடைய எஜமானியோட நீ உறவு கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி எல்லா பெண்களும் சேர்ந்து இப்போ சிபார் இன்னும் சொன்னாங்க ஒரு பெண் தனியாக எந்திரிச்சு போய் யூசுஃப் அலஹலாத்தை கூப்பிட்டு உன் எஜமானி ரொம்ப வசதி இருந்தாலும் அவளை விட எனக்கு உண்மையில ரொம்ப காதலாக இருக்குது நீ உன் யஜமானி விட்டு என்னை வந்துடு நாற்பது பெண்களை என்ன பண்ணாங்க தனித்தனியாக அதே மாதிரி த யூசுஃப் அலைஸ்லாத்தை நீ எண்ட வந்துரு என் வந்துரு என்னுடைய ஆசையை நீ முதலாவது தொகுப்பு ரக எதிரான இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்ட நாப்பது பெண்கள் அப்படிங்கிறது பெரும்பாலான கருத்து அதில் ஒரு அறிவிப்பின்படி யூசுப் அலிசலாம் அவர்களை பார்த்த உடனேயே அழகில மயங்கி ஒரு விதமான திடுக்கம் அவர்களுக்கு அந்த கஹிஷ்ண அப்படின்னா மனோதித்தம் ஏற்பட்டு விட்டது சில பெண்களுக்கு திடுக்கம் ஏற்பட்டதின் காரணமாக சில பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் அழகில் ஒரு பத்து பெண்கள் நாற்பது பேர்ல பத்து பேர் அவுட் இன்னொரு அறிவிப்பில் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பத்து பன்னிரெண்டு வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னையா ஜலீஹா அப்படின்னா அவங்க எவ்வளோ மனோ தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் நீண்ட பாதுகாப்புக்கு பின்னாலும் கூட அவர்களால் தாங்க முடியவில்லை நிலை கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தினால் கடைசி நேரத்தில் அந்த நிலை ஏற்பட்டது என்றதாக சொல்லப்படுகிறது தப்பு தப்பு தான் இருந்தாலும் உண்டு அந்த பெண்ணுடைய தைரியத்தை பாராட்டுகின்றார்கள் என்று சரி இப்போ வழக்கத்ரா நான் தான் அவர் கூப்பேன் அவர் தன்னை தடுத்து கொண்டார் வர முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர் நல்ல சுத்தமானவர் திரும்பவும் அந்த பெண் சலீஹா சொல்லுகின்றார் அந்த பெண்களிடத்தில் நான் எதை இவனுக்கு சொல்லுகின்றேனோ அதை இவர் செய்யவில்லை என்றால் அதாவது என்னிடத்தில் உறவு கொள்ளவில்லை என்றால் அடைப்படைக்கப்படுவார் அடைக்கப்படுவது மட்டுமல்ல ரொம்ப இழிவானவர்களில் கேவலமானவர்களில் உள்ளவராகவும் அவராகிடுவார் அதையும் நீங்களே அந்த அவர்கிட்ட சொல்லிடுது நான் சொல்றதை கேட்கல அப்படின்னு சொன்னால் சிறைவாசம் கிடைக்கும் கேவலமான நிலையும் ஏற்படும் கேவலமான நிலை என்ன தெரியுமா பின்னால் இவர் முடியாது இங்கே என்ன செஞ்சாலும் தெரிய முடியாது சொன்ன பின்னால் அல்லாஹாலத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹத்தாலா பாதுகாத்தான் சிறைவாசமே எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அந்த பெண்மணி நம்முடைய கோரிக்கை எதுவுமே நம்முடைய நோக்கம் எதுவுமே நிறைவேறவில்லை என்ற காரணத்தினால தன்னுடைய கணவரிடத்தில் சொல்லி என்ன தான் நீங்கள் அவரை பரிசுத்தமானோர் நல்லவர் அப்படின்னு சொன்னாலும் கூட எனக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டுறதை ஏற்பட்டு போச்சு இந்த ஊருக்குள்ள அதனால இவரை சிறையில் அடைச்சி தான் ஆகும் சும்மா கொண்டு போய் நேரம்மா யாருக்கும் தெரியாமல் சிறையில் அடைக்கக்கூடாது இவரை ஒரு கழுதை மேலே ஏற்ற வேண்டும் அவ ஊர்வலமாக அவரை அழைத்து செல்ல வேண்டும் தன்னுடைய எஜமாட்டி இடத்திலே தமா தன் எஜமானியிடத்திலே தவறாக நடந்து கொண்ட ஒரு அடிமைக்கு ஏற்பட்ட கதி இப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டே சில பறையறிவித்து ஊர் ஊரம் சொல்லணும் அதுக்கு பின்னால் சிறையில் அடைக்கும் அந்த சரியஹா சொன்னார் அது மாதிரி செய்யப்பட்டது பின்னால் அதுதான் இங்கே வல எக்கோனம் மினசாதினி கேவலமானவர்களில் உள்ளவராகவும் அவர் ஆகிவிடுவார் என்ற வார்த்தையை இங்கே உபயோகிக்கின்றார் சலீகா பின்னால் என்ன செய்ய போக செய்வது செய்ய வேண்டும் அப்படிங்கிற நினைவில் கொண்டு அந்த வாசகத்தை இங்கே சொல்லுகின்றார் யூசுப் அலை அவர்கள் எவ்வளவு பெரிய அழகுடையவர்களாக இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அத்தோடு ஒரு பாவமான காரியத்தில் தங்களை தடுத்துக் எவ்வளவு பெரிய முயற்சி செய்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் எந்த நிலைகளெல்லாம் ஏற்பட்டிருக்கும் என்று அந்த சூழ்நிலையை நாம் கவனித்து அந்த வீட்டை கவனித்து அரண்மனையை கவனித்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்களை கவனித்து நாம் சிந்தித்து பார்த்தால் அவர்கள் எப்படிப்பட்ட சிரமங்களை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பது தெரியும் ஒரு பா அதாவது எங்களுடைய கருத்தை என்ன சொன்னோம் ஒரு மனிதன் ஒரு பாவத்தில் விடுபட வேண்டும் என்று சொன்னால் பாவ காரியங்கள் பாவமான காரியங்கள் மனிதனை சூழ்ந்து நிற்கின்றனர் கொஞ்சம் லேசாக மனோ எண்ணம் கொண்டால் முயற்சி செய்தால் அந்த பாவமான காரியத்தை செய்து வர முடியும் ஆனால் அந்த பாவ காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் விடுபட வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய தியாகத்திற்கு பின்னால் தான் செய்ய முடியும் விடுபட முடியும் இதை நம்ம உலகத்தில் இன்னைக்கு இன்றைய காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பாவமான விஷயம் கண்களால் பாவம் செய்யப்படுகின்றது காதுகளால் செய்யப்படுகின்றது அது கைகளால் மற்ற உறுப்புகளால் செய்யப்படுகின்ற பாவங்கள் மிக எளிதாக அந்த பாவத்தை செய்துவிடலாம் கண்ணாலக்காதாரம் மற்ற உறுப்புகளால் ஆனால் இந்த உறுப்புகளை பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பெரிய தியாகம் செய்ய வேண்டும் சாதாரணமாக அந்த தியாகத்திற்கு பின்னால் தான் பாவத்தை விட்டு ஈடுபடும் அல்லாஹத்தால அப்படித்தான் இந்த உலகத்தை ஆக்கி வைத்திருக்கின்றார் உலகத்தை மனிதனுடைய ஈர்ப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் சீனத் என்பதாக பல இடங்களில் குரலான சொல்லிருக்கின்றார் அழ இதை அலங்காரம் இன்னும் அலங்காரமாக்கி காட்டுவதற்காகவே சைதானை அல்லாஹாலா ஏற்பாடு செய்திருக்கின்றான் அந்த சைதான் இந்த உலகத்தை மேலும் மேலும் அலங்காரமாக ஆக்கி காட்டுகின்றான் இதுதான் சரி இதுதான் சரியான வாழ்க்கை இதுல இந்த வாழ்க்கைக்குத்தான் செல்ல வேண்டும் என்றும் மனிதன் முழுமையாக முயற்சி செய்யக்கூடிய அந்த தருணத்திலிருந்து இது பாவம் என்பதாக நினைத்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய தியாகத்திற்கு பின்னால் தான் செய்ய முடியும் என்பதையும் அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக விளக்குகின்றான் அறந்தலே சொல்லிருக்கிறோம் யூசுப் அலி இஸ்லாமுடைய சம்பவத்தில் வெறும் கதை சொல்லுவதல்ல சம்பவத்தை சொல்லுவதல்ல மாறாக ஒவ்வொரு ஆயத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பல படிப்பினைகள் இருக்கின்றன அந்த படிப்பினையை மனித வாழ்க்கைக்கு உரியதாக மனிதர்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படும் இங்கே இன்னொரு கருத்தம் உங்களுக்கு விளக்கம் முன்னால் அதாவது குரான்ல வந்து பொதுவாகவே லாகி பாத்தீங்க உட்கருத்து வெளிக்கருத்து வெளித்தோட்டமான சில கருத்துகள் உண்டு இப்படி சொல்றது தான் வெளி வெளிப்படையான அர்த்தங்கள் அந்தரங்கமான பல அர்த்தங்கள் உண்டு அந்த அர்த்தங்களை குலமாக்கல் ஞானவாக்கள் சூப்பியாக்கள் நமக்கு சிலவற்றை எடுத்து தந்திருக்கின்றார்கள் அதிலே ஒன்று ஒரு ஒரு பெரிய மனிதர் ஒரு செயற் ஒருவர் அவருக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம் ரசூலாய் சல்லுல்லாக சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறந்து விடக்கூடிய நேரத்தில் இறக்கின்ற நேரத்தில் சக்கராக்குரிய நேரத்தில் மூமினான மனிதனாக இருந்தால் அவருடைய உயிர் மிக லேசாக கைப்பற்றப்படும் காப்பிரான மனிதனாக பாவம் செய்த மனிதனாக இருந்தால் மிக கடுமையான முறையில அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் என்பதற்கு இரண்டு உதாரணங்களை சொல்ல செல்ல சொல்றாங்க உதாரணத்தை சொல்லும் பொழுது குழைக்கப்பட்ட மாவு இருக்கின்றது அந்த மாவுக்குள்ள ஒரு முடி மாட்டிக்கொண்டிருக்கின்றது அந்த முடியை மிக லேசாக எடுத்துவிடலாம் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இதே போன்று ஒரு மூமி நான மனிதனுடைய உடலில் இருந்து அதாவது வருகின்றார் மூவினான மனிதராக இருந்தால் அருகிலே வந்து அந்த உயிரை அழைக்கின்றார் நல்லடியார்கள் நல்லடியார் ஒருவருமே உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல ரோஹே அல்லாஹாலுடைய ரகமத்தின் பக்கம் நீ வெளிப்பட்டு வருவாயாக என்று கூப்பிடுகிறார் அது ரொம்ப லேசாக வந்துடுது எப்படி லேசா வருது அப்படிங்கிறது உதாரணத்தை தான் சந்தன் இப்படி சொல்லுகின்றார் குழைக்கப்பட்ட மாவுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முடி எடுக்கப்படுவதை போல லேசாக வந்துடுது சொல்றாரு கெட்டவராக இருந்தால் அந்த மலர் கூப்பிடுகிறார் அது அங்கேயும் போய் ஓடி ஓடியுது அந்த ரோ உடலை விட்டு வெளியே வர்றதில்லை மலத்தில் போந்து மிக வம்பாக கடினமாக அந்த ரோஹை உடலிலிருந்து பிடுங்கி எடுத்துகின்றார் அந்த எடுக்கக்கூடிய நிலைத்திரு சுல்லாசிவாசன் உதாரணம் சொல்வதார்கள் நிறைய முள் நிறைந்த முற்கள் நிறைந்த முள் செடி ஒரு மெல்லிய துணியை அந்த முள் செடியிலே அப்படி தூக்கி வீசி போட்டால் பரவலாக அந்த முள்ளெல்லாம் அந்த துணியிலே குத்தி கொள்ளும்படியும் எல்லா முள்ளும் அந்த துணியில் குத்திக்கும் அந்த துணியினுடைய ஒரு ஓரத்தை திடித்து வேகமாக இழுத்தால் அந்த மெல்லிய துணி அப்படி தாறுமாறாக கிழங்கிக் கொண்டு வருமோ அதே போன்று அவருடைய உடலில் இருந்து மனிதனுடைய உடலில் இருந்து தாறுமாறாக எடுக்கப்படுகின்றது என்று சொல்லவாசினால் அதற்கு பின்னால் நிகழ்ச்சியை சொல்லுகின்றார்கள் சரி இங்க அந்த பெரியவருக்கு உண்மையானது அங்கர் காபிரான மனிதர் என்று பாகுபாடு செய்யவில்லை சக்ராத் சக்ராத்னாவே கடினம் மௌத்துடைய கடினம் நிச்சயமாக வந்துவிட்டது என்று எல்லாம் சொல்லுகின்றார் யாருக்கு அந்த நேரம் வருகின்றது அவர் கண்டிப்பாக வரும் அதில் பூமின் காபிரென்று பாகுபாடலாம் கிடையாது என்ற கருத்து அந்த ஆயத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது சொல்லப்படுகின்றது ஆனால் ரசுல் தாசீஸ்வரன் சொல்கிறாங்க மூமீன்களுக்கு லேசாக இருக்கு காபிர்களுக்கு கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூமின்களுக்கு லேசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எங்கே இருக்கு குரானில் எந்த ஆயத்தில் சொல்லப்பட்டு அவருக்கு சந்தேகம் சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்த அவருக்கு ஒரு நாள் கனவுல ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்கள் காட்சி அளித்தார் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்களிடத்தில் அவர் கேட்கின்றார் யார சொல்ல தான் இந்த மாதிரி ஒரு அகி சொல்லியிருக்கிறீங்களா பூமியின்களுக்கு லேசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குரான்லேருந்து ஏதாவது ஒரு ஆயத்து ஆதாரமாக இருக்கா அப்படின்னு கேட்டார் ரசூல்லாய் சலல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் சூர யூசுஃபுலே அதை தேடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டார் வர் மகிழ்ச்சிட்டாரு சூரிய யூசுல தேடிப்பார்ன்னு சொன்னாங்க ஆயத்தை சொல்லி நல்லா இருக்குமே எந்த ஆயத்தும் தெரியல அப்படின்னு சூரிய யூசுப்பை ஓத ஆரம்பிச்சாருங்க அப்படியே ஓதிட்டே வரும்போது இந்த ஆயத்தை அவருடைய கவனத்திலே வந்து டக்குன்னு நிறுத்தினார் கத்தா ஐதியா இருந்த அந்த பெண்கள் தங்களுடைய கைகளை கர கை விரல்களை அறுத்துக்கொண்டார்கள் என்ற இந்த விஷயம் இந்த ஆயத்தின் இப்போ அவர் விளக்கம் சொல்லுங்கள்ல இந்த ஆயத்து தான் ரசூல்லாய் சலா இஸ்லாம் அவர்கள் தேடிப்பார் சொன்னது என்ன கருத்துன்னு கேட்டால் அந்த பெண்கள் யூசுப் அலைய்ஸ்லாம் அழகில் மயங்கி அதையே பார்த்து அதையே நினைத்து கொண்டு அந்த நேரத்தில் அவங்க விரல் அறுத்தது அவங்களுக்கு தெரியும் அவங்க தெரியவே இல்லை எப்போ யூசுப் அலையலாம் அந்த படம் போயிட்டாங்களோ அதுக்கு பிறகு தான் தெரியுது ஜெயகா கூப்பிட்டாங்க என்ன பார்க்குறீங்க என்ன யோசனை செய்கிறீங்க அப்படின்னு கேட்ட பிறகு தான் சத்தம் போட்ட பிறகு தான் அந்த பெண்கள் திடீர்னா நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறதே தெரியல அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை ஆயிடுச்சு இப்போ சாதாரணமான ஒரு மனிதர் அல்லாஹத்தாலா அழகை கொடுத்து உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் ஒரு பெரிய ரசூல் நபி அந்த அழகை பார்த்து மயங்கி தன்னுடைய நிலை மறந்து விரலை அறுத்து கொண்டார்கள் ஆனால் விரலை அறுத்தாங்க வலியே அவங்களுக்கு தெரியல அறவை அதுக்கு பிறகு தெரிஞ்சுச்சு எந்த நேரத்தில் அந்த வழி தெரியும் இதே போல ஒரு மோமினான மனிதர் அவருடைய ரூபு கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் அவருக்கு சொர்க்கம் காண்பிக்கப்படும் சொர்க்கத்திலே எந்த இடத்திலே தங்கப் போகின்றாரோ அந்த இடமும் காண்பிக்கப்படும் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் அங்கே அவருக்கு தெரியும் அது போக ஒரு நாள் பேச முடியாது பேச முடியாத கடைசி சூழ்நிலை தான் அது காட்டப்படும் கெட்டவராக நரகம் காட்டப்படும் நரகத்தில் எந்த இடத்துல தண்டனை பெறப்போகுனாலும் அந்த இடமும் காட்டப்படும் மனிதர் அப்படி அதை பார்க்கிறார் சொர்க்கம் சொர்க்கம் எப்படிப்பட்டது அழகானது காதுகளாலும் கேள்விப்பட்டாலும் சிந்தித்து கூட பார்த்திருக்க முடியாது என்று சொல்ல சிலதா சில சொர்க்கத்தை பற்றி சொல்ல அப்படிப்பட்ட அழகான இடம் அந்த அழகை பார்க்கக்கூடிய நேரத்துல இவர் ரூல் கைப்பற்றப்படக்கூடிய அந்த நிலை அவருக்கு தெரிகிறது இல்லை கஷ்டந்தான் இருக்கு சக்கரா இருந்தாலும் அவருக்கு தெரிகிறது இல்லை என்ற கருத்தை தான் சுல்லா செல்வ பாலீஸ்வரம் அவர்கள் குழைத்த மாவுக்குள்ளே மாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முடியை எடுப்பதைப் போன்று லேசாக எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க என்று விளக்கம் அந்த ஆயத்திலிருந்து அந்த அவருக்கு சந்தேகம் வந்த அந்த சந்தேகத்திற்கு விளக்கத்தை அந்த ஆயத்திலே கண்டார்கள் என்பதாக சொல்லப்படும் எது சொல்றேன்னு கேட்டால் ஒவ்வொரு ஆயத்திலும் நுணுக்கமான உட்கருத்துகள் இருக்கின்றன அதை எல்லாராலும் திரும்ப முடியாது இப்போ நமக்கு அவர் சொன்னதுனால தான் நமக்கு புரிய முடியுது அவர் சொல்லுது அலிஸ்லாம் அவர்களிடத்தில் மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் நான் அவரை விட்டு விட போவது கிடையாது என்று சொன்னார் அந்த பெண்களும் அதற்கு சிபாரிசு செய்தார்கள் ஆனால் அந்த பெண்களுடைய நிலையே இப்படி மாறிவிட்டது நேர் மாற்றமா எந்த நோக்கத்தோடு எந்த பேச்சோடு அவர்கள் வந்தார்கள் நேர் மாற்றமா நிலை அவர்களிடத்தில் ஏற்பட்டது இப்போ யூசுஃப் அலிசலாம் பார்த்தாங்க அந்த முதல்ல வந்து ஒரு பொம்பளை தான் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் என்னோட சேர்ந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா பொம்பளையும் சேர்ந்துருந்தேன் ஒரு ஜமாத்தாயி போய் சேர்ப்போம் என்ன பண்ணுறோம் பெரிய ஜமாத்தே சொல்லுது என்ட வந்துடும் என்னை வந்துருக்குறா எல்லா பொம்பளையும் சேர்ந்து சொல்கிறா நீ உங்களுக்கு எஜமாட்டி யஜமானி என்ன சொல்கிறாலோ அது கேளு அப்படின்னு வேறு சொல்லுங்கள் ஜமாத்துடைய பெரிய பொம்பளையோடய ஜமாத்தில் நாட்டிக்கிட்டா அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் உடனே தங்களுடைய எண்ணத்தை அல்லாஹின் மக்கள் காப்பாத்துறதுல அல்லாதான் யாரும் காப்பாற்ற முடியாது அல்லாஹ் என்னுடைய சிறைவாசம் எனக்கு ரொம்ப பிரியமானது எதற்காக வேண்டி என்னை அதை விட என்ன அழைக்கிறாங்க என்னை அழைக்கின்றார்களோ அதை பொங்கல சொல்ற சிறைக்கான பெண்களுக்கு கட்டுப்படுவதை வாசகனை தெரிவிக்கின்றது என்னை இந்த பெண் அழைப்பதை விட சாப்பிட்டு விரும்பினார்கள் சொல்லிவிட்டு இந்த பெண்களுடைய சூழ்ச்சியை என்னை விட்டு நீ திருப்பி விடவில்லையானால் அல்லா என்று சொல்ற இந்த பெண்களுடைய சூழ்ச்சியை என்னை விட்டும் நீ திருப்பி விடவில்லை என்று சொன்னால் சூழ்ச்சியை விட்டும் என்னை திருப்பி விடவில்லை என்றால் என்று கேட்கல பாரு இன்னொரு நுட்பமான ஒரு கருத்து இருக்குது என்னை விட்டும் அவருடைய சூழ்ச்சியை திருப்பிடுணும் நான் தனியாக போயிடணும் அந்த சூழ்ச்சியில் ஆப்படக்கூடாது சூழ்ச்சியை விட்டும் என்னை திருப்பி விட என்னை பேர் எங்கேயாவது கொண்டு போயிடு அர்த்தம் வந்துடும் அதாவது என்னை இதுலருந்து கழித்து விடு நான் தனியாக இருக்கிறேன் அந்த பெண்கள் தனியாக இருக்கட்டும் அப்படிங்கிற கருத்து வந்துடும் எல்லா தஸ்ரீஃபா அந்நி என்னை விட்டு நீ திருப்பவில்லை என்றால் கைத உண இந்த பெண்களுடைய சூழ்ச்சியை திருப்பவில்லை என்றால் அஸ் புலஹின்ன அந்த பெண்களின் பக்கம் நான் சாய்ந்து விடுவேன் அந்த பெண்களுடைய நோக்கத்துக்கு இணங்கி விடுவேன் அப்படி இணங்கிட்டா வாக்கும் மினல் ஜாகி ஜாகிகளில் உள்ளவராக நான் ஆயிடும் அறியா அறியாமையில் அதாவது அறியாமையினால் அநியாயக்காரர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அறியாத ஜாகிங்கலாம் ஜாகீலாக இருக்கக்கூடிய நிலையில் தான் ஒரு மனிதன் பாவமே செய்கின்றான் முன்னாள் ஒரு ஆயிரத்துக்கு விளக்கப்பட்டது முன்னால சூரத்தில் பக்கரா வரை விளக்கப்பட்டது ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் என்று சொன்னால் அவன் ஜாகிலா இருக்கான்னு அந்த இடத்துல அத அந்த விஷயத்தை பற்றி அவன் ஆரியமாக இருந்தால் அறிந்தவனாக இருந்தால் செய்ய மாட்டான் அறியாத நிலையில் தான் அவன் செய்கின்றான் அந்த நிலையில் அந்த நேரத்தில் அவன் ஜாகிலாக ஆகிவிட மாறிவிடும் அதை பற்றி சிந்தனையே வர்றது இல்லை ஒரு பாவத்தை செய்யணும்னு கள் முடிகிறான்னு ஒரு மோமினான மனிதர் முஸ்லிமான மனிதர் கண்டுபிடிக்கிறான் எதுவுமே பாவம் செய்யக்கூடிய நேரம் அப்படி கவனத்துக்கே வராம இருக்கக்கூடிய அந்த தருணம் இருக்கின்றதே அந்த நேரத்தை இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க வாக்கும் மினல் ஜாகிவி அறியாதவர்களில் உள்ளவனாக நான் ஆகிவிடுவேன் பொழுது என்று திருப்பிவிட்டான் நிச்சயமாக அவன் அல்லாஹ் அவன்தான் அதிகம் நன்கு கேட்கின்றவன் சரியேற்கின்றவன் யார் யார் அல்லாஹாலத்தில் இப்படி சிரமம் ஏற்படக்கூடிய நேரத்திலே சிரமத்தை சொல்லி துவா கேட்கின்றார்களோ அந்த துவாவை கேட்கக்கூடியவன் அவன்தான் அல் அலியும் அவருடைய நிலையை அறிந்தவன் தான் என் அல்லாஹல்லா சொல்லுவார் இங்கே யூசுஃப் அலை அவர்கள் கெஞ்சிக்கு என்ன எப்படிப்பட்ட நிலை இருக்கும் மனோ மனோபாவம் எப்படி இருக்கும் மனோநிலை எப்படி இருக்கும் அந்த கவலையோடு கேட்கின்றார்கள் அந்த கேட்பதை அல்லாஹு தலா ஏற்றுக்கொண்டு கேட் சொல்லுவதை அல்லாஹலா கேட்டுக்கொண்டிருக்கின்றான் எந்த நிலையில் இருக்கின்றாரோ அதை அல்லா தலா தெரிந்தவனாக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹாலி சொல்லுகின்றான் அதுபோன்று யார் யார் துவா கேட்கின்றார்களோ அல்லாஹால அல்லாஹலா கேட்கவும் செய்கின்றான் விளங்கவும் செய்கின்றான் எந்த நிலையில் இருந்து கேட்கின்றார் என்பதை விளங்கவும் செய்கின்றான் என்பதை அல்லாஹா குறிப்பிடுகின்றார் அல்லாஹலா ஒப்புக்கொண்டான் அதே மாதிரி அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் எப்படி அந்த பெண் விரும்பினாலோ அதே போன்று ஏற்றப்பட்டு ஊர்வலமாக கொண்டு பிறகு சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டார் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் என்பதால் சொல்லப்படுகிறது சிறைக்கு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இப்படி துவா கேட்ட பின்னாலே சிறைக்கு அவர்களை அழைத்து செல்கின்றார்கள் நேரத்தில் அல்லாஹாலா யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வகை அறிவித்தான் திவனி அலையா மூலமாக ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினான் யூசுபே நீ அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை மட்டும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதாக கே என்னிடத்தில் நீ கேட்ட நேரத்தில் நீ இப்படி சொல்லி இருந்தால் அதாவது நீ சொன்ன வாசல ரப்பி சிகுனு அகப்பு இலைய மின்மாய துரோனி இவர்கள் எதன் மட்டும் என்னை அழைக்கின்றார்களோ அதைவிட சிறைச்சாலைதான் சிறைவாசம் எனக்கு ரொம்ப பிரியமானது என்று நீ சொல்லிட்ட என்னை கேட்ட அதனால உன்னை கொண்டாது சிறையில் போட்டேன் நான் தான் போட்டேன் ஆனால் என்கிட்ட இப்படி கேட்டிருந்த யார்தான் என்னை இதே யார் அப்படி என்னுடைய ரப்பே இவர்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கின்றார்களோ அதை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்டிருந்தேன்னு வச்சுக்க சிறைக்கு ஒன்று கொண்டு போயிருக்க மாட்டேன் காப்பாற்றியிருப்பேன் அப்படின்னு அல்லா சொன்னதாக திமி அலி இஸ்லாம் அவர்கள் செய்தி சொன்னார்கள் நம்ம கேட்க வேண்டிய துவாரையும் இப்படி எது வந்து நமக்கு சாதகம் அப்படிங்கிறது அதை கேட்கணும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அதாவது பின்னால் எதை எதை கேட்க கேட்கின்றோமோ அதனுடைய பின் விளைவுகள் என்ன ஏற்படும் பின் நிலைகள் என்ன ஏற்படும் என்பதை சிந்தித்து கேட்க வேண்டும் என்பதையும் இந்த வாசகத்தின் மூலமாக அல்லா தலைமுறை தெரியப்படுத்துகின்றார் அப்படி கேட்டுவிட்டால் கண்டிப்பாக நான் கிடைக்கும் சல்லா அலிஸ்லம் நிறைய ஹதிசுகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இது மாதிரி பல ஹதிசுகள் இருக்கின்றன மனிதன் எப்படி நாடு நின்றானோ எப்படி எண்ணுகின்றானோ அந்த எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி அல்லாஹால நடந்து கொண்டுகின்றான் சதவாசம் சொன்னார்கள் என்னுடைய அடியான் எண்ணெய் பற்றி எப்படி எண்ணுகின்றானோ அப்படியே அவர்களுக்கு நான் நடந்து கொள்வேன் என்பதால் அல்லாஹால மனிதன் நாம் நினைக்கின்றோம் ஈமான் கொண்டோம் முதல்ல இதெல்லாம் செய்யணும் ஈமான் கொள்ள வேண்டும் நல்ல அவங்களை செய்ய வேண்டும் எதை அல்லாஹத்தால சொன்னாலும் அந்த கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றிய பின்னால் அல்லாஹத்தாலாவட்டத்தில் கேட்க வேண்டும் யாரெல்லாம் என்னை நீ சொர்க்கவாசியாக ஆக்கிவை நிச்சயமாக நீ சொர்க்கத்தில் என்னை சேர்த்து வைப்பாய் நான் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் சொர்க்கத்திலே என்னென்ன இன்பங்கள் உண்டுமோ அதையெல்லாம் எனக்கு நீ தருவாயாக என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹத்தாலாவிடத்தை எந்த விருப்பத்திலே எந்த அமைப்பிலே எந்த எண்ணத்திலே மனிதன் கேட்கின்றானோ அதை எல்லாம் நிறைவேற்றி வைக்கின்றான் முதல்லூடிய நல்லா செஞ்சிருக்கிறேன் நீ கொடுத்தா கொடுத்து கொடுத்தா கொடுக்க இது போதும் கொஞ்சம் பாக்கியம் கொடுத்தா போதும் என்று சொன்னால் எது போதும் எதை கேட்டாலும் மட்டும் கொடுக்கப்படும் எதை எதை கேட்டாலும் அதை கொடுக்கணும் ஆனால் இதுக்கு இதில் உட்கருத்துகளும் சில இருக்கின்றன அதையும் நாம் கவனிக்கணும் அதாவது சில ஞானவான்கள் சொர்க்கத்திற்கு தகுதி பெற்றவர்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துக்கு தகுதி பெற்றவர்கள் அப்படி இருந்தாலும் கூட உலகத்தில் அவர்கள் சில நேரங்களில் யாரெல்லாம் சொர்க்கத்திலே ஒரு தாழ்ந்த ஒரு மனிதனாவது என்னை நீக்கி வைக்க வருவாயாக நரகத்திற்கு என்னை அனுப்பிவிடாது அப்படின்னு கேட்ட துவாக்கங்கள்லாம் இருக்கின்றன அப்படின்னா அவர் பெரிய பெரிய நிலைகளெல்லாம் உயர்தரமான சுகபோகங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற சொல்லல் அவர் தன்னை தாழ்த்தி கொள்வதற்காக அவரை கேட்ட ஆரம்பிக்கிறார் தன்னை தாழ்த்தி நான் ஒரு சாதாரணமான அடிமை என்பதை எல்லாத்தால் அவர்கிட்ட தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் சில அவ்வளோ படைய நான் பார்க்க யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் இந்த சொர்க்கவாசிகள் செருப்பு போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க உயர்தரமான செருப்புகள் இருக்கும் அவங்கள்ட்ட பாதணிகள் காலணிகள் அந்த செருப்புகளெல்லாம் தஸ்மீகை செய்து கொண்டிருக்கும் அவங்க போட்டிருக்கக்கூடிய செருப்புகளெல்லாம் தஸ்மீகை செய்து கொண்டிருக்கும் அந்த செருப்புக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாய் அப்படின்னு வந்து கேட்டார் அப்படின்னா என்னையும் சொர்க்கத்துக்கு அனுப்பினார் தான் உன்ன போகாம பார்க்க முடியவர்கள் அந்த செருப்புக்கு பணிவிடை செய்யக்கூடியவர் அல்லது இன்னொரு பெரியாருடைய விஷயத்தில் ஒரு ஒரு ஆரிப்படைய விஷயத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த சொர்க்கவாசிகள் செருப்புகளை கழற்றி வைத்திருப்பார்கள் ஒரு அவங்களுக்கு ஒரு பங்களா இருக்கும் மாளிகை இருக்கும் போகும்போது செருப்பை கழித்து வச்சு தான் உள்ளே போவாங்க அந்த செருப்பை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு தருவா யாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான நிலையை எனக்கு போடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்கல தன்னுடைய பணியை வெளிப்படுத்துவதற்காடி சொன்னார்கள் அப்படிங்கிற அர்த்தம் ஆனாலும் நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக நம்மை போங்குகள் அல்லாஹராக நிச்சயமாக தருவாங்க என்று நம்பி என்ற நம்பிக்கையோடு உயர்ந்தளமான நிலத்தை கேட்க முதலாளர் சொன்னார்கள் எட்டு சொர்க்கங்கள் இருக்கின்றன அதில ரொம்ப உயர்ந்ததும் நடு மையமாக நடு மையமாக இருக்கக்கூடியதும் அதுதோஸ் என்ற சொர்க்கம் என்பது நீங்கள் அல்லாஹால கேட்டால் திருதோசை கேளுங்கள் என்பது ஆசை பேர் கேட்க உலகத்தில் எல்லாரும் சிறிதோசை கேட்கிறார்கள் எனக்கு பிறதோஸ் என்ற சொர்க்கத்தை கொடுனு கேட்கிறாங்க எல்லாரும் போக சாங்க உலகத்தில் ஆதிகளிலிருந்து அந்த முறை கடைசி வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களும் சேர்ந்தாலும் கூட ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியிலே கொண்டு போய் எல்லாரையும் வைக்கணும் எல்லா மனிதர்களும் எத்தனை கோடி எத்தனை பில்லியன் எத்தனை பில்லியன் எத்தனை த்ரீன் மனியன் மனிதர்கள் வருகின்றாலும் அத்தனை பேரும் கொண்டு போய் ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியிலே கொண்டு வச்சிடணும் மீதியெல்லாம் காலி அழகாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும் பங்கு ஓட்டம் எல்லாத்தர விசாரமாக கொடுப்போம் அதே அதாவது எல்லா மனிதர்களையும் அது உட்கொள்ளும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம் அதனால எல்லாரும் கேட்கலாம் அதே மாதிரி சொர்க்கத்திலே இடத்தை கேட்கும் சொர்க்கத்திலே எனக்கு இந்த இடத்தை கொடு அந்த இடத்தை கொடு அப்படின்லாம் கேட்கலாம் சொர்க்கத்திலே உயர்மரமான விசாலமான உன்னதமான இடத்தையும் தருவாயாக என்று கேட்க எதை கேட்கிறோமோ அல்லாத்தால் அதை சப்போர்ட் செய்வான் நம்பிக்கையோடு கேட்டால் சப்போர்ட் செய்வான் ஆனால் நிபந்தனை இருமாறட்டும் அமல் எடுக்கும் அப்படி இருந்து தான் செய்யணும் ஒண்ணுமே இல்லை ஈமான் கொள்ளல அவளும் இல்லை அவர் எனக்கு சொர்க்கத்தை கூடு அதுல கட்டளை கொடு மஜ்ஜை கொடு சோபா கூட கேட்டு கேட்களுக்கு அர்த்தமே இல்லை கேட்கக்கூடிய நிபந்தனைகளோடு இருக்க வேண்டும் அந்த விருப்பத்தை எல்லாருக்கும் நிறைவேற்ற சொன்னார்கள் அல்லவா ஏமாத்தினால எல்லா மனிதரும் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் சொர்க்கத்துக்கு சென்ற பின்னால ரெண்டு பேர் சகோதரர்கள் வச்சிருக்கேன் ரெண்டு சகோதரர்கள் முஸ்லிமான ரெண்டு சகோதரர்கள் ஒருவருக்கு உயர்தரமான ஒரு இடத்துல அல்லாஹத்தால ஒரு பாக்கியத்தை கொடுப்போம் இன்னொருவருக்கு கீழ்த்த கொஞ்சம் கீழே அதை கீழே இருக்கக்கூடிய நிலையை கொடுப்போம் இந்த கீழே இருக்கக்கூடியவர் சொல்லுவார் யாருல நாங்க ரெண்டு பேரும் உலகத்துல ஒன்னா தான் இருந்தோம் அவர் என்னென்ன அமல்களை செய்தாரோ அதே நானும் செஞ்சேன் கொஞ்ச கூட மாற்றமே கிடையாது அவருக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்துட்டே எனக்கு இப்படி தாழ்ந்த இடத்தை கொடுத்தது இல்லையா சொல்லி இவர் கேட்பாங்க அல்லாத்தாலா சொல்லுவான் அவர் கேட்டதை அவருக்கு கொடுத்தேன் நீ கேட்டது அவனுக்கு கொடுத்த அவர் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை குழு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதனால கொடுத்தேன் நீ வந்து எனக்கு சொர்க்கு கேட்ட சொர்க்கம் கொடுக்கு சொல்றதான இருக்கிறது போதும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க என்பதா சொல்லுவேன் மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் சொர்க்கத்தை பற்றி ஆசை வைக்கிறேன் அல்லாஹாலுடைய அருளை பற்றி ஆசை வைக்கிறேன் ஆசை இருக்கணும் அது இல்லாமல் நான் எங்க அதுக்கெல்லாம் தகுதியா நாளே நாம எல்லாட்ட கேட்க முடியுமா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டு முறையக்கூடாது நிபந்தனை தான் ஈமான் அமல் ரெண்டும் இருக்கணும் பாவங்களை நீங்கள் இருக்கணும் பாவம் செஞ்சுட்டால் கௌபா செய்யணும் விஷயப்பா செய்யணும் இதெல்லாம் செஞ்ச பின்னால் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும் நிச்சயமா அல்லாஹ் தாலா கொடுக்கத்தான் செய்யணும் ஏன்னா அல்லாஹால விசா யா வாசியாக மகசிறான் அவர் மன்னிப்பளிப்பதில் ரொம்ப விசாலமான என்பதாக பற்றி சொல்லுகின்றான் அதனால் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் சரி மன்னிப்பளிப்பான் நாம் கேட்டதை கொடுமான்லாம் இங்கே யூசுப் அலை சொல்லாம் அவர்கள் அந்த சிறைக்கு செல்லக்கூடிய இந்த வாசகத்தின் மூலம் இந்த ஆயத்தின் மூலமா அந்த கருத்துக்கள் யூசுப் அலை ரொம்ப சரப்பா இன்னும் கையில் இன்னும் அவருடைய சூழ்ச்சியை விட்டு அவரை விட்டு சூழ்ச்சியை சரி இப்ப இன்னொரு சந்தேகம் அந்த அசீஸ் இருக்கிறாரு அசனீஹாவுடைய கணவர் அவருக்கு யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் நிரபராதி அவர் குற்றம் செய்யவில்லை அப்படின்னு ஆரம்பி சொல்லிட்ட முதல்லையே அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நேரத்திலேயே அவங்க வீட்டை விட்டு ஒளியே வந்தாங்க பின்னால பிடிச்சி இருந்தாங்க க சட்டை கிழிஞ்சிருந்துச்சு பார்த்தாரு நீயே செய்த சூழ்ச்சி தான் இது நீ இப்போ அல்லாஹ் கால காலத்தில் பாவம் மன்னிப்பு தேடிக் கொள் யூசுஃபே நீ இதை பற்றி பேசாத இனிமேல் அப்படின்னு சொல்லி அந்த ஜலீஹாவுடைய கணவர் அந்த அசீஸ் சொன்னார் இந்த மந்திரி சொன்னார் அப்போ யூசுப் அலையாமல் குற்றமற்றவர் அப்படிங்கிற நல்லா தெரியும் தெரிந்திருந்தும் ஏன் வந்து அவரை சிறை அனுப்பினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அல்லாஹே சொல்லுகின்றார் பிறகு அவர்களுக்கு அத்தாட்சிகள் எல்லாம் தெளிவாக தெரிந்த பின்னாலும் அவரை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவரை சிறையில் அடைத்தார்கள் ஆஹ் அத்தாட்சிகள் எல்லாம் சாட்சிகள் எல்லாம் தெளிவா தான் இருந்துச்சு ஏன்னா அந்த அசீஸ் பார்த்தார் நேரடியாக பார்த்தார் தன்னுடைய மனைவி தான் குற்றம் செஞ்சிருக்கிறார் யூஸ் யூசு அலிஸ்லாம் குற்றம் செய்யவில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு அதே மாதிரி ஷஹித ஷாஹித் சாட்சியாளர் சாட்சி சொன்னார் ஒரு குழந்தை சாட்சி சொன்னது அல்லது ஒரு அறிவாளி சாட்சி சொன்னார் என்ற விளக்கத்தில் சொல்லப்பட்டது யூசுப் அலையலாம் அவர்கள் குற்றவாளி அல்ல ஏன்னா ஜுலேஹா பிடிச்சு கிழிஞ்சிருக்கு அவர் குற்றவாளி எல்லாம் அர்த்தம் என்றது அது ஒரு சாட்சி அதே மாதிரி யூசுஃப் அலேஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய நல்ல குணமுடையவராக இருந்தார்கள் பத்து பன்னிரெண்டு வருஷமா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எந்த தப்பும் செய்யாதவர்கள் இருக்கிறார் மிக சுத்தமானவராக இருந்தார் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கறதெல்லாம் தெளிவாக அந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியோர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இப்படிப்பட்ட பல ஆயத்துகள் பல அத்தாட்சிகள் பல ஆதாரங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன யூசுஃப் அலி இஸ்லாமர்கள் சுத்தமானவர் என்பது பல ஆதாரங்கள் இருக்குங்க அந்த ஆதாரங்கள் இருந்த பின்னாலும் கூட குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிறையில் அடைச்சார் ஏன் அடைச்சார் சிறையில் அடைக்க சொன்னாங்க அந்த பெண்மணி சொன்னது கேட்டு ஏன் சிறையில் அடைச்சான் அப்படின்னு இவருக்கு பெரிய தளவலியாயிருச்சு அந்த அசீஸ் அந்த இவன் போட்டு நச்சரிச்சுக்கிட்டேன்றான் ரொம்ப சொல்கிறது கேட்டு தான் ஆகும் கடைசியில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இல்லைன்னு சொன்னால் இவன் போய் நம்மளை பற்றி கொதியாச்சு பண்ணி விட்ருவா பெரிய பேர் இதுல பண்ணி விட்டுருவான் அதனால ரெண்டாவது அந்த ஊரில் நாட்டில் வந்து பலவாறாக இவரை பற்றி மந்திரியை பற்றி மந்திரியுடைய மனைவியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க இவர் வெளியே தலைக்காக்க முடியலை வெளியே போனாவே யாராவது ஜாலையாக சைக்கிளையாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அங்கே வேலைக்கு போனால் அரண்மனையில் அதே மாதிரி உள்ள ஒரு பிரச்சனை பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்ட பின்னால் அவர் முடிவு செய்தார் என்னுடைய மனைவி சொல்கிற மாதிரி இவரை கொண்டு போய் கொஞ்சம் நாளைக்கு சிறையில் அடைச்சா தான் அவருடைய பேச்சை மனிதர்கள் விட்டுடுவாங்க அவரை அப்படியே மறந்துருவாங்க அதுக்கு பின்னால் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி என்னவரை சிறையில் அடைப்பதற்காக ஏற்பாடு செய்தார் என்பதாக குறிப்பிடப்படுகிறது பலவிதமான பிரச்சனைகள் வந்து பெரிய தளவழியா போச்சு சிறையில் யூசுமன் அடைக்கப்படவில்லை என்று சொன்னால் தன்னுடைய மனைவியின் மூலமாகவே பலவிதமான பித்தனாக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு மக்களும் அதே மாதிரி வெளியே இருந்தாங்க ஊரில் அதனால் அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு என்பதாக குறிப்பிடுகின்றன அதனால சும்மா பல அத்தாட்சிகளை அவர்கள் கண்ட பின்னாலும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவரை அவர்கள் சிறையில் அடைத்தார்கள் என்பதால் குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாள் அப்படின்னு சொன்னா அவர் நினைச்சது கொஞ்ச காலம் அந்த ஜனங்களுடைய வாய்கள் மூல உருக்கும் அவங்க பேச்சு ஒழிகிற வரைக்கும் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் இருக்க ஆனா அது மூணு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் என்று பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன பின்னால் அல்லாஹர் அந்த ஆயிரங்கள் வெள்ளாயிரத்தி பின்னால் சொல்றான் விதாசின அப்படின்னு சொல்றான் விமோதி என்ற அந்த வார்த்தை இருக்கிற அறமையில் மூணிலிருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள எண்ணுக்கு சொல்லப்படும் அப்போ மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் அதிகபட்சமாக ஒன்பது வருஷம் நடு மையமாக அஞ்சு வருஷம் என்பதாக கூறிக்கொள்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் சிறையில் இருந்தார்கள் அதற்கு யூசுப் அலையாமர்கள் அந்த சிறைக்குள்ளே செல்லக்கூடிய நேரத்தில் யூசுப் அலையலாம் அவர்கள் ஒரு நபி அல்லவா நபி மட்டுமல்ல ரசூதும் கூட அல்லாஹல்லா குலானில் அவர்களை சொல்லுங்கன்னா அதனால அவங்க அந்த சிறைக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர்களை பற்றி பல்வேறு விதமான எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் இருந்தார்கள் அங்கே சிறையில் ஆனாலும் கூட யூசுப் அலைசலா உள்ள போன உடனேயே இவருடைய அழகையும் அவருடைய கம்பீரமான தோற்றம் அவருடைய தன்மைகள் குணங்கள் இவற்றையெல்லாம் பார்த்த உடனே சிறை அதிகாரி உள்பட ஜெயிலர் இருக்கார் அவரோட உட்பட எல்லோருமே யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மரியாதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்லப்போனால் யூசுப் அலிசலாம் அவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக மந்திரியின் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் அதனால் அவர் தானாக வெளியே வர முடியாது அங்கே பாதுகாப்பான பலமான பாதுகாப்பு இருக்கு ஆனாலும் யூசுப் அலி அந்த மரியாதையும் அவருடைய கௌரவம் அவருடைய கம்பீரம் எப்படி அந்த ஜெயிலரே சொல்ல ஆரம்பித்தார் உங்களை வேணால் வெளியேற்ற போயர் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இது போன உடனே நடந்த நிகழ்ச்சி அதுக்கு பின்னால் தினந்தோறும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் மூலமாக பலவிதமான நன்மைகள் அந்த தேயிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருந்தேன் என்பதை வரலாறு நாங்கள் சொல்லி காட்ட வேண்டும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் உள்ள போன உடனேயே யூசுப் அலி அவர்களோடு சேர்ந்து ஒரு ரெண்டு கைதில் கொண்டு வரப்பட்டார் அவங்க அந்த சிறைகளை கொண்டு வந்து அடித்தாங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரு அரசாங்கத்தில் அரசக்கூடியவர் சமையல் காலங்களிலே ஒருவராக இருந்த ஒருவர் இன்னொருவர் அரசுக்கு பழரசம் கொடுக்கக்கூடியவர் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பழரசம் பிழிந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒருவர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பழரசம் பிரியக்கூடிய அந்த மனிதர் இருந்தானே அவனுக்கு யாராவது சில பேர் சரி வேலைகள் செஞ்சு அவனுக்கு சொல்லி அரசருக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த பழரச விஷத்தை கலந்து என்ன அதுக்கு நீ துணையாக யாராவது ஒருவரை உனக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சேர்த்துக்கொள் என்பதாக சொல்லி இந்த மனிதன் இருக்கிற சொன்ன உடனே காசு வாங்கிக்கிட்டு அந்த மனிதன் மாதிரி விஷம் கலக்க ஆரம்பித்தான் இதற்கு உடந்தையாக அவர் இருந்தார் அந்த சமையல்காரர் இருந்தார் சமையல் வேலை பார்க்கக்கூடியவர்களிலே ஒருவர் இருந்தார் என்பது அவசி அந்த சமையல்காரர் என்ன பண்ணார் இதை மெல்லாம் செய்யக்கூடாதுப்போ அரசுடைய உப்பை நம்ம சாப்பிட்டுக்கிறோம் சாப்பாடு சாப்பிட்றோம் அங்கே அரண்மனையில் சம்பளம் வாங்குகிறோம் இப்படிலாம் உலகம் செய்யக்கூடிய நேரத்தில் அரசரை வந்து கொலை செய்வதற்காக வேண்டி கொண்டுவரிலாம் ஏற்பாடு செய்யணும் இல்லை இல்லை நான் யாரையும் சொல்ல மாட்டேன் நீ கொஞ்சம் உதவி செய்யணும் அவ்வளோதான் நீ வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேரும் கொண்டு போன சாப்பாடு வைக்கிறது குழ வைக்கிறது அப்படின்னு பழக்கம் அதனால நீ வந்து எதையும் தெளிவுப்படுத்திவிடக்கூடாது நான் அந்த மாதிரி செய்யறேன் நீதான் அதுக்கு உள்ள உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் முதல்ல இந்த சமையல் காரனாக இருக்கக்கூடிய ஆள் சரியின்னு இருந்தாலும் மனசில் அந்த பயம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்ட அப்போ அது மாதிரி இவங்க திட்டம் போட்டபடி ஒரு நாள் அந்த விஷத்தை கடந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த சமையல் காரனாக இருக்கிறவர் அரசே நீங்க வந்து அந்த பழரசத்தை பிடிக்காதீங்க அதுல விஷம் கலக்கப்பட்டு இருக்குது பேசாட்டுல விஷம் கலந்துருந்தேன் விஷத்தை கலந்துரு சாப்பிடுவாரு இறந்து போவாரோ அப்படின்னு முடியும் இப்ப அவங்க என்ன அந்த பழரசம் பிழிந்து கொண்டு கொடுத்த கொடுத்தான் சொன்னா அரசே நீங்க அந்த சாப்பாட்டு சாப்பிடாங்க அதுல விஷயம் இருக்குதுன்னு சொன்ன சாப்பிடா சாப்பிடாது விஷயம் இருக்கு அரசன் என்ன பண்ணாரு அவன் சாப்பாடு கொண்டு வந்தா பாருங்க சமையல் ஆளு வந்தாலும் கூப்பிட்டு இந்த சாப்பாடு நீ சாப்பிடுவோம் அவன் உட்காந்த சாப்பிட்டான் அரசியல் கொண்டு வந்த சாப்பாடு உயரகரமான இருக்கும் அதுல விஷம் கலக்கலை அதனால சாப்பிட்டான் நீ இதை குறி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் பழக நீ குறி ஆஹ் குறிக்க மாட்டேன் ஒன்னே ரெண்டு பேர்த்தையும் பிடிச்ச விசாரிக்க அனுப்பிட்டான் சரி நீ உடந்தையா இருந்திருக்கிற விஷம் கலக்கல இருந்தாலும் கூட நீ உடந்தையா இருக்க அவன் செஞ்சது தெரியும் இல்லையா முதல்ல சொல்லா இப்ப வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பதமான சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு சொன்னால நீ உடம்பையாக இருந்தால் இந்த ரெண்டு பேரும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து சிறைக்குள்ளே போனார்கள் அல்லாஹ் அதை அடுத்து சொல்லுவது நான் சீனா அவருடன் யூசுப் அலி அவர்களுடன் ரெண்டு சிறைக்குள்ளே வந்தார்கள் ஆள் ஆக போதுமா அந்த இருவருக்கு ஒருவர் சொன்னான் இரண்டு மனிதர்கள் ஒருவன் சொன்னான் என்ன வந்தவன சொன்னான் அப்படின்னு சொன்னால் யூஸ்மல்லி சொல்லாம் உள்ளே போனாங்க அவரோட ரெண்டு பேர் போனாங்க யூசு அல்லாமர்கள் அங்கே தங்கியிருந்தாங்க அந்த மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தார்கள் அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தாங்க இந்த மாதிரி யூஸ் அலையலாம் அவர்களே ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்தவொடனே அவர்களுடைய உயர்தரமான குணமும் ரொம்ப பெரிய அற்புதமான அறிவு உள்ளவராகவும் இருக்குண்டார் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னால் உடனடியாக அது நடைபெறுகின்றது அடுத்து வரக்கூடிய சில விஷயங்களையும் முன்கூட்டியே சொல்லக்கூடிய தன்மை உடையவராக இருக்கின்றார் சிறையில் இருக்கும்போது ஆரம்பத்திலேயே ஒரு நாள் ரெண்டு நாள்லையே இந்தாப்பா ஜாக்கிரதையாரு இது நடக்க போகுது அப்படின்னா அதே மாதிரி நடக்கும் நீ இதை செய்யாதப்பா இந்த மாதிரி ஆகிடும் அது மாதிரி ஆகிடும் அதை செய்தார் இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாளில் யூஸ்மனை சிலாக்களுடைய அந்த உயர்தரமான தன்மை அவர்கள் சொன்னால் அது நடக்கும் என்ற தன்மை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு நாள் இரவு கனவு சில பேர் கனவு கண்டாங்க அந்த கனவை பற்றி விளக்கம் கேட்டார் அபிமார்கள்ல யூசுப் அல்லீஸ்லாம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாத்தெல்லாம் கனவுடைய விளக்கத்தை முழுமையாக கற்று தந்திருந்தான் அதன் கனவுக்கு விளக்கத்தை யூசுப் அல்லாம் அவர்கள் சொன்னார் இதை ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்த உடனேயே ரெண்டாவது நாள் அல்லது மூணாவது அந்த ரெண்டு பேரில் ஒருவர் யூசுப் அலி சொல்லு சொன்னான் அப்படின்னு அர்த்தம் போன உடனே நுழைஞ்ச உடனே சொன்னான்னு அர்த்தம் இல்ல நுழைஞ்ச உடனே இவரை பத்தி எப்படி தெரியும் ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு பத்தி தான் அகர் போதுமா அந்த இருவரை நான் மதுவை பிழிந்து தருவதாக கனவு கண்டேன் அரசருக்கு மதுவை பிழிந்து சார் எடுத்து பழரசன் தருவதாக கனவு கண்டேன் காலல் ஆக இன்னொருவன் சொன்னான் தலையில் வைத்துக்கொண்டு அந்த தாம்பாளத்தில் தாம்பாளத்தை சுமந்து செல்லுகின்றேன் தகுத்தும் தயிர் மின் பறவைகள் எல்லாம் பறந்து வந்து அந்த ரொட்டியை கொத்தி கொத்தி சாப்பிட்டு செல்லுகின்றன இப்படி நான் கனவு கண்டேன் நபிபி தகுவி இதனுடைய விளக்கத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று அந்த இருவரும் கேட்டார் ஒரு அப்படி சொன்னா மொத்தம் எப்படி சொல்ல கேட்டார் ஏன் கேட்டால் இன்னக்க மினல் சினி நிச்சயமாக நாங்கள் உண்மை நல்ல உபகாரம் செய்யக்கூடியவர்களில் உள்ளவராக நாங்கள் காணுகின்றோம் அதாவது நன்மைகள் செய்யக்கூடியவர்கள் மனிதர்களில் உள்ளவராக உண்மை காணும் எங்களுக்கு நான் கண்ட இந்த கனவுக்கும் நல்ல விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நல்ல மனிதராக இருக்கிறீங்க இந்த உடனே விளக்கம் சொல்லலை விளக்கம் சொல்லாம வேறு சில விஷயங்களை சொல்லு விட்டார்கள் செய்ய வேண்டும் அதனால சொல்றாங்க ஒரு நீங்க கண்ட கனவுக்கு விளக்கம் கேட்கறீங்க கனவுக்கு மட்டும் விளக்கம் அல்ல நான் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் என்று சொன்னால் கல்லால் பல கொடுத்த ஞானத்தை சொல்லி நான் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் என்றால் உங்கள் இருவருக்கும் கொடுக்கப்படக்கூடிய உணவு உங்களிடத்தில் வந்து சேரும் பொழுது வந்து சேர்வதற்கு முன்னால் அதை பற்றி அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லாமல் மாட்டேன் அதாவது நான் உங்களுக்கு என்னென்ன உணவுகள் அடுத்து அடுத்து கிடைக்கும் அடுத்த நேரத்தில் உங்களுக்கு என்ன உணவு கிடைக்கும் என்பதையும் இப்பொழுதே நான் சொல்லிவிடுவேன் ஆய் தீக்குமா துசாரி நீங்கள் இருவரும் கொடுக்கப்படக்கூடிய உணவு உங்களுக்கு வருவது கிடையாது இல்லாதக்குமா உங்கள் இருவருக்கும் அதை பற்றி நான் சொல்லியே தருகிறேன் இத்தகுதி நீடைய விளக்கத்தை சொல்லியே தருகிறேன் என்ன உணவு அடுத்த நேரம் காலையில் சாப்பாடு உடைச்சு சாயங்காலம் உங்களுக்கு என்ன சாப்பாடு வரும் என்னென்ன கொண்டு வந்து கொடுப்பாங்க என்னென்ன சாப்பிடுவீங்க என்ற விவரத்தை சொல்லாமல்ரிசுக்கும் சொல்லி கேட்கிறீங்களா தாலிக்குமா அல்லமணி ரப்பி இவை என்னுடைய ரம்பு எனக்கு கற்றுக் கொடுத்தவை என்னுடைய ரம்பு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் எது மறைமுகமாக இருக்கின்றதோ அதை தெரியக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தாலா எனக்கு அதனால மறைவான அறிந்து கொண்டாரு அர்த்தம் அல்ல முன்னாள் நிறைய சொல்லி இருக்கிறோம் என்பது அல்லாஹு தாலாவுக்கே சொன்னாங்க அல்லா சொல்லி கொடுத்தா நீங்கள் சொல்லிட்டு எல்லாத்தான் அரசுலா சங்கம் அவர்களுக்கும் படித்தாங்க எத்தனை விஷயங்களை எத்தனை லட்சக்கணக்கான விஷயங்களை அரசுலா சிவாசன் சொல்லி இருக்கிறார் அல்லாஹ் சொல்லி கொடுத்துல சொன்னாங்க என்னுடைய ரப்பு எனக்கு கட்டுக்கொடுத்த வைப்பில் உள்ளதாகுமே என்று சொல்லிவிட்டு மார்க்கத்தை பற்றி தீனை பற்றி எத்தி வைக்கின்றார்கள் முதலாவதாக அவங்க கேட்ட கனவுக்கு விளக்கத்த பின்னால் தான் சொல்றாங்க இந்த நேரம் நல்ல சந்தர்ப்பம் அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பதற்காக இந்த உபதேசத்தை தொடருகின்றார்கள் இன்னி தரத்து மில்லில் நான் ஒரு கூட்டத்தாருடைய மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன் அல்லாகவே நம்ப மாட்டார்களே ஆசீனத்தை நிராகரிக்கின்றார்களே அப்படிப்பட்ட கூட்டத்தாருடைய மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன் அதாவது என்னுடைய மார்க்கம் அல்லாஹை நம்பாதவர்களுடைய மார்க்கம் அல்ல அதே மாதிரி ஆசினத்தை மறுக்கின்றார்களே அவர்களுடைய மார்க்கமும் அல்ல பிரயாண மார்க்கனா இருக்கிறது வர்த்த வாழ்க்கும் இப்ராஹிம் என்னுடைய மூதாதையர்களான இப்ராஹிம் அலே இஸ்லாம் இசாக் அலே இஸ்லாம் யாபூப் அலே இஸ்லாம் யாக்கு அலிஸ்லாம் அவர்கள் தந்தை அவருடைய தந்தை இசாக் அவருடைய தாப்பனார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் மார்க்கம் இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய மில்லத்தை இப்ராஹிம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் இஸ்ஸாக் அலையாம் யாக்கூப் அலையாம் போன்றவர்கள் எந்த மார்க்கத்திலே இருந்தார்களோ அந்த மார்க்கம் அது என்னுடைய தந்தையினுடைய மார்க்கம் என்னுடைய மூதாரனுடைய மார்க்கம் அதைத்தான் நான் பின்பற்று என்னத்தை ஆபா என்பதை மூதாரியுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றியுள்ளேன் அந்த மூதாதையர்கள் இப்ராஹிம் சஹாப்பூ ஆகியோர் அல்லாஹுக்கு எந்த பொருளையும் இணை எங்களுக்கு தகுதியே கிடையாது எனக்கு மட்டுமல்ல என்னுடைய மூதாதியர்களாக அந்த அபிமார்களுக்கும் தகுதி கிடையாது யாருமே இணை அல்லாவுக்கு நானும் இணை வைக்க மாட்டேன் அந்த கருத்தை எப்படி சொல்லிருக்கா எங்களுக்கு தகுதியே கிடையாது எந்த பொருளையும் இணை வைப்பது எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை இணை வைக்காமல் ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அந்த மார்க்கத்திலே நாங்கள் இருப்பது இருக்கின்றதே இது அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை விசாரிக்கும் இது அல்லாஹாலா எங்கள் இன்னும் செய்த கருணையாகும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே இஸ்லாத்திலே ஒரு மனிதன் இருக்கின்றார் என்று சொன்னால் நானாக விரும்பி இந்த மார்க்கத்திலே இருக்கவில்லை அல்லாஹத்தல்லாவுடைய மிகப்பெரிய கருணையின் காரணமாக நான் இந்த மார்க்கத்தில் இருக்கொண்டிருக்கின்றேன் பொதுவாக எல்லாரும் அப்படி நானும் நீங்களும் மற்றவர்களும் இஸ்லாமத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹத்து அல்லாவுடைய மிகப்பெரிய ஃபசுல் அல்லாஹுடைய கருணையின் காரணமாக இந்த மார்க்கத்தில் இல்லை என்று இருக்கின்றோம் அல்லாஹுடைய கருணை இல்லை என்று சொன்னால் எத்தனையோ பேரை பார்க்குறோம் பேருக்கு முஸ்லீம் என்பதாக இருப்பார்கள் ஆனால் காஃபிகளுடைய எல்லா செயல்களும் செய்வார்கள் சீர்குடைய எல்லா காரியங்களையும் செய்வார்கள் இப்போ அல்லாஹல்ல ஃபசில் அவர்கள் மீது கிடையாது என்பதாக அர்த்தம் அல்லாஹுடைய பதில் இருப்பதின் காரணமாக தான் முஸ்லீமாக இருக்கிறோம் தொடுகிறோம் நோம்பு வைக்கிறோம் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பது அல்லாஹுடைய பதிலின் காரணமாக இதனுடைய விளக்கம் என்னெச்சுன்னா அல்லாஹுவை சதாநேயம் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுவை பற்றியும் உள்ள ஜிகர் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹுக்கு எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு எப்பொழுதுமே சுக்கிரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவருடைய விளக்கமாகும் எங்களின் மீது அல்ல மற்ற மனிதர்கள் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தின் அவர்களுக்கெல்லாம் எங்களின் மீதும் மற்ற மனிதர்கள் செய்த கருணையாகும் அக்ஸரன் நாசி ஆய் கொடுவோம் எனினும் பெரும்பாலான மனிதனுக்கு நன்றி செலுத்துவதே இப்படி ஒரு மாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதே இந்த மார்க்கத்திலே நாம் இருப்பதற்காக வேண்டி சுக்ரியா செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவதே கிடையாது செய்வது நன்றி செலுத்துவது அப்படின்னு சொல்றது நிறைய பலதரம் சொல்லப்பட்டிருக்குது எண்ணத்தால் சொல்லால் செயலால் மூன்று நிலைகளிலே சுக்குர் என்பது வர வேண்டும் மனதிலே சுக்குர் இருக்க வேண்டும் நன்றி என்ன என்றும் எண்ணம் முழுமையாக இருக்க நன்றி செய்யக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும் பிறகு சொல்லின் மூலமாக சுக்குர் செய்ய வேண்டும் அல்லங்கள் சொல்ல வேண்டும் சுபா சொல்ல வேண்டும் என்னென்ன விஷயங்களை ரசிகுல்லா சிவகாசனம் சொல்லியிருக்கின்றாரோ அவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் ஒரு ஞாபத்து கிடைத்தது ஒருவர் சாப்பிடுகின்றார் விஸ்மில்லா ஆரம்பிக்க வேண்டும் சாப்பிட்டு குடித்தார் அல்லது என்று சொல்ல வேண்டும் இப்போ அந்த சாப்பாட்டுக்குள்ள சுக்ரியா ஏற்பட்டுவிட்டது குடிக்கின்றார் விஸ்மில்லா சொல்ல வேண்டும் கடைசியிலே அழகு சொல்ல வேண்டும் அல்லது ஒரு புத்தாடை அணிகின்றார் அந்த புத்தாடை அணிவதற்குரிய துவை ஓத வேண்டும் அதை போ கட்டி முடித்த பின்னால் அணிந்து முடித்த பின்னால் ஒரு குவாவை படிக்க வேண்டும் அது அந்த ஆடை கிடைத்தது உடை கிடைத்தது கூறி சுக்ரியாவா எப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு சதாசன் சொல்லி இருந்த அந்த துவாவை செய்தால் மனப்பூர்வமாக சொல்பூர்வமாக செயல்பூர்வமாக செய்யக்கூடிய நேரத்தில் சுக்ருடையவராக ராகி வருவார் இது எத்தனை பேர் செய்யறாங்க அல்லாஹ் சொல்றாங்க அக்ஷரண்ணா சில பெரும்பாலான மனிதர்கள் சுக்ரு செய்வதே கிடையாது இந்த நிலையை ஏற்றுக்கொள்ள தங்களுக்கு ஏற்படுத்தி கொள்வதே கிடையாது அதை மறந்து விடுகின்றார்கள் நம்ம நிறைய பார்க்கணும் அது மாதிரி ஏதாவது ஞாபகத்து கிடச்சுனா இது அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் சுகுர் செய்ய வேண்டும் சுகுர் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியுள்ள விளக்கங்கள் தெரியாமலேயே வாழப்பிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார் அதை இங்கே அல்லாஹர சொல்லி காட்டுகின்றான் நபி யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் அது சிறைச்சாலையிலே சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த சிறையிலே உள்ளவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் நாங்கள் இணை வைப்பது எங்களுக்கு தகுதியல்ல கூட்டம் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் அம்மாவுடைய பாக்கியப்பட்டவர்கள் ஆனாலும் இந்த மார்க்கத்தை பெற்றுக் கொண்டவர்களே நன்றி செலுத்தாமலேயே இருக்கின்றார்கள் என்ற கருத்தை யூசுப் அலையாமல் சிறைவாசி வந்து சொல்லி காட்டினார்கள் என்பதாக அல்லாஹந்த பிறகுதான் தொகையிலை பற்றியுள்ள ஒரு சிந்தனையை மூட்டுகின்றார்கள் அதற்கு அடுத்ததாகத்தான் பிறகு அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லுகின்றார்கள் சாடு தவறாது சம்பந்தமான விளக்கங்களை காரணம் எனவே யூசுப் அலி இஸ்லாமுடைய இந்த வாழ்க்கை விஷயத்திலே அவர்களுடைய சொல்லி வரக்கூடிய என்னென்ன படிப்பினைகளா என்பதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்த முயற்சிக்க வேண்டும் அத்தனை என்னென்ன தன்மைகளை பங்கு நவர்களுக்கும்